ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம கடந்த வகுப்புல மனம் அறிவு இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம் இப்போ இந்த மனம்தான் அறிவாக இருக்கின்றது அது மனதினுடைய உயர் பரிமாணம் அதாவது மிக உயர்ந்த நிலையிலே அந்த மனம் தன்னை அறிந்து கொள்கின்ற பொழுது நானே அதுவாக இருக்கின்றேன் என்பதை அது ஏற்றுக்கொள்ளும் அதற்கு முன்பாக நாம் என்ன கூறினாலும் அந்த மனம் அதை ஒப்புக்கொள்ளாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் நம்ம இந்த பாடத்திட்டங்களில் பார்த்துக்கிட்டு வந்தப்போ இப்போ இந்த மனம் அறிவு மனம் உணர்வு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே என்ட்ராகும் போது இந்த மனம் வந்து ஆசலேஷன் ஆகிட்டே இருக்கு இது சரியா அது தவறா இது நல்லதா இது கெட்டதா அப்படிங்கிற புரிதல்குள்ளே வராமல் நிறைய குளறுபடிகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது இதுலேருந்து எப்படி விடுபடுவது அதில் நிறைய நம்பிக்கைகள் நம்மகிட்ட ஏற்று வைக்கப்பட்டிருக்கிறது கடவுள் நம்பிக்கை ஜோதிட நம்பிக்கை பல்வேறு சாஸ்திரங்களை படித்துக்கொண்ட இந்த யோகா பக்தி அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம பிடிச்சிக்கிட்டு இதில் எது சரி எது தவறுங்கிறத புரிதொழு இல்லாம அவரவர்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை நம்ம சரின்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுல என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா அவங்கவங்க பயணிக்கிற பாதை சரியானது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு பயணிச்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த பாடத்திட்டத்தில் வரும்போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம பயணிக்கிற பாதை சரியானதா இல்லை நான் பாதை மாதிரி செல்கிறேனா இதை நான் எப்படி வெரிஃபை பண்ணிக்கிறது இதனுடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத நீங்கள் பார்க்கும்போது நமக்கு பிரமாணம் வந்து சாஸ்திரம் இப்போ வேத சாஸ்திரத்தை தான் நம்ம வந்து பிரமாணமாக வச்சுக்கிறோம் வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை வேற மற்ற எந்த சப்ஜெக்டும் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இதை பத்தி வேற யாரும் பேசலை ஏன்னா நம்ம பூர்வ சயின்டிஸ்டுகள் வேத ரிசிகள் எல்லாமே இப்போ இன்றைய சயின்டிஸ்டுகள் என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிச்சாங்களோ அதெல்லாம் அன்றைய காலத்திலேயே நம்மளுடைய ஆதி ரிசிகள் கண்டுபிடித்து விட்டார் அப்ப அவங்க சொன்ன விஷயத்த அன்றைய காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி மக்கள்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அவங்க வந்து ஒரு பாடல்களாகவும் ஒரு பரிபாசை சொற்களாகவும் அவ சொல்லிவிட்டு போயிட்டாங்க இப்போ இன்றைய நவீன விஞ்ஞானம் அதை வெளிப்படையாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு சொன்னா கூட எல்லாராலையும் எல்லா விஷயமும் புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அது முடியாது ஏன்னா அறிவு பரிமாணத்துல நம்ம உயர் பரிமாணத்துல பயணிக்கணும் அப்படின்னு நான் கடந்த சொன்னேன் ஏன்னா பாடம்ங்கிறது எல்லாராலும் எல்லாமே அவளை சீக்கிரம் புரிஞ்சுக்கொள்ள முடியாது அதுக்கு தனியான ஒரு பக்குவம் வேணும் அந்த மனம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை அடையணும் அப்படிங்கிற மன தூய்மைங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகின்றது அந்த அடிப்படையிலே வேதத்திலே இருவேறு பிரிவுகள் இருக்கு அதாவது கர்மகாண்டம் ஞான காண்டம் என்ற இரண்டு பகுதிகளில் முதல்ல கூறப்படுகின்ற கர்ம காண்டத்துல செய்யக்கூடிய கர்ம காரியங்கள் எல்லாமே மன தூய்மைக்காகத்தான் என்பதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த மன தூய்மைக்கான காரியங்களை நாம செய்துக்கிட்டே வரும்போது நம்ம மனம் என்ன பண்ணுது எங்கெல்லாம் சிக்கிட்டு இருக்கோம் என்ன தவறுகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்கிறத ஒரு புரிதல்குள்ளே வந்து அதை பகுத்தறியது இது நல்லது இது கெட்டது இது சரி இது தவறு இதை செய்யலாமா இது செய்ய வேண்டாமா ஒரு விசாரத்துக்குள்ளே வரும் பொழுது மேலும் மேலும் உயர் பரிமாணத்தை தேடுது ஏன்னா இதில் எனக்கு திருப்தி இல்லை ஒரு இதில் எனக்கு சந்தோஷம் இல்லை அப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போல் இருக்கு அதை நான் பிடிச்சா தான் நான் சந்தோஷம் அடைவேன் அப்போ நான் திருப்தி அடையவேன் அப்படின்ட்டு மேலும் மேலும் அந்த பயணத்தில் அது ரொம்ப ஆர்வமாக பயணிக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஞான பாதைக்குள்ளே வர முடியும் அது மன தூய்மையினுடைய தகுதியை பொறுத்து தான் இந்த மாதிரி பாதைக்குள்ளே நம்ம என்ட்ராக முடியும் அப்போ இது மாதிரி பாதிக்குள்ள நம்ம என்ட்ராகி இப்ப எவ்வளவு ஒரு உயர் பரிமாணத்துக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்க போறோம் போக போறோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா இங்கு இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் இறைவனுக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ரகசியம் நமக்கு வருது அப்போ நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடையும் நமக்கு நன்றாக தெரிகிறது நானும் சாட்சாத் அந்த இறைவன் தான் ஆனால் நான் அந்த இறைவனுங்கிறத என்னால் அறிந்து முடியல உணர்ந்து கொள்ள முடியல அதற்கு காரணம் என்னன்னா நான் மனங்கிற ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு நான் இது இன்னார் இந்த ஜாதி இந்த படிப்பு அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுல இருந்து என்னால விடுபட முடியல அப்ப அதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி நம்ம தீரிய விசாரம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன புரிய வருது எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம் மனம்ங்கிற விஷயத்துல எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்கு எந்த மாதிரி எந்தங்கள் ஏற்று வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படைதான் சிக்கிக்கிட்டு இருக்கோம் அததான் கடந்த வகுப்புல சொன்னேன் ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயம் கூட ஒரு ஏற்று வைக்கப்பட்ட பாடத்திட்டம் தான் ஏன்னா இங்கே ஆஸ்த்ரானமி அதாவது வானவியல் சாஸ்திரம் மட்டும்தான் சித்தர்களால் எழுதப்பட்டது அதை ஆஸ்த்ராலஜியா மாத்தினது வந்து இடையில் வந்த சில சாதகர்கள் அப்படி செஞ்சிட்டாங்க ஏன்னா எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கின்றது சாஸ்திரம் எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டுக் இருக்கின்றது அதுல நிறைய சாஸ்திரங்கள் இன்னைக்கு திருத்தி எழுதப்பட்டிருக்கிறது இது கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றம்னு கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாரத தேசத்திலே சனாதன தர்மத்திலே நிறைய புல்லுரிவிகள் உள்ள வந்தாங்க காரணம் என்னன்னா முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்தப்போ நம்முடைய சாஸ்திரங்களை பொக்கிசங்களை அவர்களுடைய நாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க அப்ப நம்ம சாஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய குளறுபடிகள் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்க வந்து அதை தெரிஞ்சுக்க கூடாது அதை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா டிராவல் பண்ணணும் இவங்களுக்கு நாங்கதான் விஷயத்தை கொடுக்கற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் செய்யப்பட்ட சில விஷயங்கள் தான் இன்ற புத்தகங்கள் எல்லாம் மருவி எழுதப்பட்டிருக்கின்றன நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அறிய முடிகிறது இது எப்படி நம்மளால இவ்வளவு தெளிவாக கூற முடிகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மூலத்தை பார்க்கணும் சாஸ்திரத்துடைய மூல விஷயம் என்ன சொல்லுது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதம் ரிக்வேதம் தெளிவா சொல்லுது இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே அதாவது இறைவனை தவிர வேறு எதுவுமே கிடையாது இங்கு ஜாதகம் ஜோதிடம் மனிதன் பறவைகள் அப்படிங்கிற உயிரினங்கள் கூட இங்கே கிடையாது இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் மிக தெளிவாக சொல்லும் அப்போ இப்போ நம்ம சாஸ்திரத்துல எவ்வளவு மாற்றங்கள் உட்படும் போது மனிதன்கிற ஒருத்தர் நினைக்கிறதுனால தானே அந்த மனிதனுக்கு நம்ம ஜாதகம் எல்லாம் கூட எழுத கட்டாயத்துக்கு கொண்டு எப்படி சிக்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அந்த ஜாதகத்தை படியே நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஜோதிடத்தை கேட்டுதான் செய்யக்கூடிய ஆற்றல் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப அஜானத்தில் இந்த உலகம் போய்கொண்டிருக்கு அதற்கு காரணம் சரியான புரிதல் இல்லை அதாவது சொல்லிக் கொடுக்க சரியான தகுதியான ஆசிரியர்கள் இல்லை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்ட விஷயத்தை சரின்னு சுவாதிடக்கூடிய நபர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னன்னா நாம் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது சரியாகவே புரிதல் இல்லை இப்ப ஜோதிடத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப காலம் தேசம் ஸ்ருதி யுக்தி வர்த்தமானம் அப்படின்னு ஜோதிடத்தில் பேசுவாங்க ஐந்து விஷயங்கள் ஜோதிடத்துல இருக்கு கால தேச வர்த்தமானம் ஸ்ருதி யுக்தின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்னன்னா இப்ப வந்து இவங்க சொல்லக்கூடிய காலதேச வர்த்தமானம் என்ன காலம்னா அந்த நேரம் அந்த நேரத்தை பிறந்த பிறக்க கூடிய நேரத்தை வச்சு நமக்கு ஜோதினம் கழிக்கணும் தேசம்னா அவங்க பிறந்த இடத்தை வச்சு நம்ம ஜோதிடம் கணிக்கணும் வர்த்தமானங்கிறது அந்த இடம் அந்த காலத்துக்கு தகுந்த சூழ்நிலைகள் எப்படின்னா இப்ப ஒரு வேற்று நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சீதோஷ கேட்ட மாதிரி வாழ்வார்கள் அப்ப அவர்களுடைய கால மாதிரி நம்ம கணிக்கணும் நம்ம நாட்டு கால தேசத்துக்கு ஏற்ற மாதிரி கணித்து அதை வந்து கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஜாதிக்கு இதுக்கு மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அறியாமை நிலைகள் தான் இங்க அதிகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே கால என்ன அப்படிங்கறத யாருமே சரியாக புரிந்து கொள்ள நீங்க ரொம்ப தெளிவாக சொல்லுது கால என்ன அப்படின்னா இங்க இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகிக்கணும் அப்போ தான் காலதேசத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த பாடங்கள் வந்து ரொம்ப மைனூட்டாக கவனிக்கணும் ஏன்னா ரொம்ப உள்வாங்கிக்கிட்டாதான் நீங்கள் புரிதல்குள்ள வர முடியும் இப்போ இந்த காலதேசம் அப்படிங்கிறது நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம் ஆங்கிலத்தில் இப்ப இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் உருவாவதற்கு முன்பு உண்மையிலேயே என்ன இருந்தது அறிவியல் என்ன சொல்றது அப்படின்னா பிக் பேங் தேரி பத்தி பேசுது அதாவது பெரு கொள்கை இந்த உலகம் ஒரு வெடிப்பிலே உண்டானதுதான் இந்த உலகம் இதுல தான் நமக்கு டைம் ஸ்பேஸ் எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த டைம் ஸ்பேஸ் தேரி பாருங்களேன் இப்ப நியூட்டன் தேடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து முதல்ல என்ன சொல்ல வராரு புவியீர்ப்பு விசையை அடிப்படையாக வைத்து இந்த பூமி இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ ஒரு ஆப்பிள் மேலிருந்து கீழே விழுந்தது அதற்கு காரணம் புவியினுடைய ஈர்ப்பு விசை இந்த புவி அதை ஈர்த்துக் கொள்வதனாலே அந்த ஆப்பிள் மேலிருந்து கீழே விழுது அப்படின்ற மாதிரி நியூட்டன் தேரி சொல்லுது அவருக்கு பின்னாடி வந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா அப்படி கிடையாது இங்க புவி இருப்பு விஷயங்கிறது கிடையவே கிடையாது இந்த வெளி அப்படிங்கறது ஒரு வெள்ளை சேலைய நாலு பக்கம் நாலு பேர் இழுத்து பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஒயிட் சாரிய கற்பனை பண்ணிக்கங்க ஒரு ஒயிட் சாரியை நாலு பக்கம் நாலு பேர் இழுத்து டைட்டா புடிச்சிட்டு இருக்காங்க அதுல நான் என்ன பண்றேன் ஒரு பால் அயன் பால் ஒரு இரும்பு பந்த தூக்கி அந்த சென்டர்ல போடுறேன் போட்ட உடனே இப்போ என்ன ஆகும் அந்த சேலை சல்லி கீழே இறங்கி ஒரு பள்ளத்துக்குள்ளே அந்த குண்டு கிடக்கும் இப்போ அந்த பள்ளத்தை சுற்றி ஒரு விதமான மெடும் பரப்பளவும் சமதளமும் காணப்படும் இப்போ இந்த வெளியில இப்படித்தான் இந்த பூமி மற்ற கோல்கள் சூரியன் கூடானுக்குடி கேலக்ஸி எல்லாம் இப்படி இதுக்குள்ளே இருக்கு இப்போ இந்த கோல்களுக்குள்ள வந்து ஈர்ப்பு விசையின் காரணமாக அங்கே இன்னும் அந்த குண்டு கீழே போனதுனால இந்த பூமி என்ன பண்ணுதுன்னா இப்போ ஒரு கோழி குண்டை அந்த ஒயிட் சாரி மேலே உருட்டி விட்டீங்கன்னா இப்போ என்ன நடக்கும்னா அந்த மேல இருந்து அப்படியே உருண்டு அப்படியே குரு குண்டு அப்படியே மல்லாம உருண்டு போய் கீழே அந்த இரும்பு குண்டோடு இதுவும் போய் சேர்ந்து விழுந்துடும் ஆனா ஏன் இந்த இரும்பு குண்டுக்குள்ள இதை விழாம இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு அப்ப இது தன்னைத்தானே பூமி சுத்திக்கிட்டே இருக்கு அப்ப இது வந்து அந்த ஈர்ப்பு தன்மையினால நடக்கல இது வந்து அந்த குழிக்குள்ள அந்த குருண்டை விழுந்ததுனால அந்த மேடு பாலத்தின் காரணமாக இந்த பிரபஞ்சம் வந்து இப்படி சுத்திக்கிட்டு இருக்குன்னு சயின்ஸ் வந்து குழப்பு இப்போ சயின்ஸ் குழப்பம் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு சொன்ன நியூட்டன் தேரி வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டாங்க அதாவது புவியிருப்பு விசை தவறு அப்படின்ட்டாங்க இப்போ ஐன்ஸ்டைன் சொல்கிற கான்செப்ட்டு இந்த மாதிரி வெளிக்குள்ளே ஒரு கிரகம் உள்ளே சொருக்கப்பட்டிருக்கு அதை சுற்றி மேட்டும் பள்ளத்திலையும் ஒரு கிரகங்கள் சு நம்ம எதை உருட்டி விட்டாலும் இருக்கும் உருண்டுகிட்டே இருக்கும் அதுதான் அப்படிதான் இதை சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனா பூமி மற்ற கிரகங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது சூரியனை மையமாக இருக்கு உண்டு அப்படின்னு பட் இப்போ நம்ம ப்ராக்டிகலாக பாருங்களேன் இப்போ அந்த குண்டு வந்து நான் எப்படி திருக்கி மேலே போட்ட உடனே சென்டர்ல விழுந்து உள்ள போய் சிக்கிக்கிட்டு இருக்கு மற்ற குண்டுகள் சின்ன சின்ன கோடி குண்டுகளை நீங்க அதே சாலையில மேல உருட்டி விட்டா அந்த பள்ளத்தின் காரணமாக ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு வேணா அதை சுத்தலாம் மேல திருப்பி எங்க போகும் திருப்பி அதை கீழே இருக்கிற அந்த குடிக்குள்ளதானே போய் விழுந்து அப்ப ஏன் விழ மாட்டேங்குது திருப்பி ஏன் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சயின்ஸ் வந்து பதில் சொல்ல மாட்டேங்குது பட் இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் சயின்ஸ்ல இருக்கு இப்ப இந்த சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா இத மேலும் மேலும் ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு வந்து ஒன்றும் முடிவு பண்ணல இதுதான் சரி இப்படிதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு எந்த ஒரு விஞ்ஞானி சொல்றதையும் இன்னொரு விஞ்ஞானி ஏத்துகிறது கிடையாது ஏன்னா இது புது புது மாற்றங்களுக்கு உட்பட்டுகிட்டே இருக்கிறதுனால பலசு ஒருத்தர் சொல்றத புதுச ஒருத்தர் சொல்றத வந்து ஏத்துக்குது இப்படிதான் சயின்ஸ் போயிட்டு இருக்கு பட் இந்த குளறுபடிகளுக்கு எல்லாம் தெளிவாகவே நம்மளுடைய ஞானிகள் மகான்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவுபடுத்தாங்க என்ன தெரிவுபடுத்துறாங்க அப்படின்னா இங்க இறைவன் மட்டும் தான் இருக்கான் அந்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா அறிவுமயமாக இருக்கிறான் அவன் சாட்சாத் அறிவு சொருபம் அப்ப அந்த அறிவு எப்படி இருக்கிறது அறிவு அப்படின்னா அந்த அறிவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் ஒரு பிரைட்னஸ் அது ஒரு தேஜஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மொழியில வேணும் அது வார்த்தைகள் மாத்திக்கலாம் அஹ் மொழியில சொன்னா தேஜஸ்ன்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொன்னா பிரைட்னஸ் சொல்லலாம் தமிழ்ல சொன்னா ஒளின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஒளி இந்த தேஜஸ் இந்த பிரைட்னஸ் அப்படிங்கிறது அறிவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரையறை ஒரு டெஃபினேஷன் தான் பட் உண்மையா அது வெளிச்சமாக இருக்குமா அல்லது அது வந்து இப்போ ஒளி பொருந்தியதா அப்படின்னா அப்படி கிடையாது இப்போ நீங்க சிந்தனை பண்ணக்கூடிய அவங்களுடைய ஒளி ஆற்றல் அதாவது அறிவாற்றல் எவ்வளவு கூர்மையாக இருக்கிறதோ அதை பொறுத்து நீங்கள் பிரைட்னஸாக இருக்கீங்கன்னு நடக்கும் அந்த அவங்களுடைய அறிவு பிரகாசமா இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம ஒளியில் பேசும்போது சொல்லுவோம் வார்த்தைகளில் அவன் ரொம்ப அறிவு பிரகாசமா பேசுறான் நல்லா அறிவாளியா இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அங்கே ஒரு பிரைட்னஸ் இருக்கு அவனுடைய தெளிவு இருக்கு அவன் பேச்சில் அவன் அறிவாளியா இருக்கிறான் அப்படிங்குறது ஒப்புமை ஒரு உதாரணத்துல நம்ம பிரைட்னஸை பத்தி ஒப்பிட்டு சொல்றோம் அந்த ஒப்பீட்டைதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா இறைவன் ஒளிவடிவானவன் அப்படின்னு சொல்லுது அப்போ லைட்டுங்கிற விஷயத்த இறைவன் பத்தி பேசும்போது வேதம் சொல்றது ஒளி தேஜஸ் தேஜு அப்படின்னு சொல்லுது இப்போ இப்போ இந்த ஒளிய வந்து நம்ம என்ன சொல்றோம் தெரியுங்களா இன்ஃபினிட்டி அதாவது இதுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை இதோடைய ட்ராவலிங் ஸ்பீடு இருக்கு பாருங்க அதை வந்து இப்போ நீங்கள் ட்ராவலிங் ஸ்பீடுன்னு எப்படி எடுத்துக்கணும்னா இன்னும் சயின்ஸோடவே கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம வந்து சிக்கிக்கிட்டு சுட்டி காட்டுறேன் இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒளி ஆண்டுகளை வச்சு கால்குலேட் பண்ணி இப்போ எவ்வளவோ விஷயங்களை வந்து நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்களேன் இப்போ ஒலிக்கு மிஞ்சின வேகம் வேற எந்த பொருளும் கிடையாது ஒளி மூவாயிரம் லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வினாடியில் டிராவல் பண்ணுதுங்கிற மாதிரி சயின்ஸ் சொல்லுது அப்போ மற்ற எந்த பொருளும் அந்த வேகத்துல டிராவல் பண்ண முடியாது ஒரு நீருடைய வாட்டர் எடுத்துக்கிட்டா அவ்வளவு டிராவல் பண்ணாது எடுத்துக்கிட்டீங்க ரொம்ப அபரிதமான ட்ராவல் பண்ற கூடிய சக்தி வாய்ந்தது அது ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு அவ்வளவு ட்ராவல் பண்றது லைட் தான் இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் ப்ரூவ் பண்ணு இதை எல்லா விஞ்ஞானிகளும் ஆனா இப்ப நம்ம என்ன சயின்ஸ் லெவல்ல பார்த்தா ஒளி வந்து எல்லாத்தையும் வேகம் பொருந்ததுங்கிறது தெரியுது அப்ப அந்த ஒளிங்கிறது என்ன அறிவுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப அந்த அறிவு ரொம்ப பவர்ஃபுல்லானது எவ்வளவு வேகமா ஒனி பிடிச்சுக்கிட்டு பாருங்க அந்த அறிவை தான் இப்ப நம்ம மைண்டா இங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அந்த பவர்ஃபுல் கான்சியஸ்னஸை எடுத்து நம்ம மைண்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம் நம்ம பாடிக்குள்ள இருக்கிறதுனால மைண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறத ஆர்வப்படுறோம் இல்லை எதையும் சொன்னாலும் இப்ப நான் அவர் விஷயம் சொல்றேன்னா உங்களால புரிந்து கொள்ள இப்ப நான் தமிழ் மொழியில தான் பேசுறேன்னால நான் தமிழில் பேசுறேங்கிறது உங்களால புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொருத்தர் ஆங்கிலத்தில் பேசுனா ஆங்கில மொழி தெரிந்தவங்களும் ஆங்கிலத்தில் புரிந்து கொள்ள முடியுது சமஸ்கிருதத்துல பேசுனா சமஸ்கிருதம் மொழி தெரிந்தவர்களும் அதை புரிந்து கொள்ள முடிகிறது என்ன வேணா ஒரு கணிதம் எடுத்துக்கங்களேன் ஒரு கால்குலேஷன் போட தெரியுதுன்னா இந்த கால்குலேஷன் இப்படிதான் போட்டா இப்படித்தான் அதுக்கு தீர்வு வரும்னு சொல்லும் பொழுது வந்து இந்த அறிவு ஏற்றுக்கொள்ளுது அது எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்குது அதே மாதிரி இது போட்டு பாக்குது அப்ப எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களை மற்றவர்கள் திணித்தாலும் சரி வெளியிருந்து கொடுத்தாலும் சரி உள்ளிருந்து அது புரிஞ்சுக்குது இல்ல இப்ப நான் சொல்ல வர்றது என்ன வெளியிருந்து என்ன விஷயங்களை மற்றவர்கள் கொடுத்தாலும் உள்ளிருந்து எது தெரிஞ்சு கொள்கிறதோ எது புரிந்து கொள்கிறதோ அது மொழி இது கணிதம் இது இயற்பியல் இது வேதியல் இது உயிரியல் என்ன விஷயங்களை மற்றவர்கள் வெளியிருந்து திரிச்சாலும் அது இதுதான் என்று பகுத்து பிரித்தறியக்கூடிய ஒரு சக்தி எதனிடத்தில் இருக்கிறது என்றால் பகுத்தறிவு படைத்த அந்த மனதின் இடத்திலே அந்த பகுத்தறிவு படைத்த மனம் யாரிடம் இருக்கிறது பிரத்யேக தகுதி படைத்த மனிதனிடம் மட்டும் இருக்கிறது மற்ற மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ அல்லது கீழ்நிலை ஜீவராசிகளான தாவரங்களுக்கோ கிடையாது ஏன்னா அந்த பிரித்தறியும் தகுதி அதுகளுக்கு இல்லை அந்த உபாதிகள் அது ஆக்டிவேட் ஆகலை அந்த உபாதியில ஏன் ஆக்டிவேட் ஆகலைன்னா அந்த ஹார்ட்வேர் வந்து யூஸ் ஆகலை இப்போ கம்ப்யூட்டரே பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண பென்டிஎம் ஒன் கம்ப்யூட்டர் வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற ஒர்க்குக்கும் இன்னைக்கு அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த கம்ப்யூட்டருடைய ஸ்டோரேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு மெமரி டிஃபரன்ஸ் இருக்கு அறிவு பரிமாணத்தில் உயிர் பரிமாணத்தில் மனிதன் உயர்ந்துகிட்டே வரா ஒரு அறிவு தாவரமாக இருந்தப்பொடு உணர்வு புரிதல் மட்டும் வச்சிருந்தான் அப்புறம் அப்படியே மிருக நிலைக்கு வரும்பொழுது ஐந்து புலன்களோட அவன் தன்னை அறிந்து கொள்ள முடிந்தது ஆனா மிருகம் தெரியாது மற்றவர்கள் கூப்பிட்டா போவா பேச தெரியாது இந்த மாதிரி ஒரு வழிநிலையில ஒரு மிருகமாக வாழ்ந்த மனிதன் இந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வரும்பொழுது இந்த ஐந்து புலன்களுக்கு அப்பாற்பட்ட மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரத்யேக பகுத்தறிவை கையாள தெரிந்து கொண்டிருக்கிறான் இது எந்த ஜீவராசிகளுக்கும் கையாள முடியாது மனிதன் மட்டும்தான் இதை கையாள முடியும் பிரத்யேக மனத்தை கையாளக்கூடிய தகுதி படைத்தவன் மனிதன் அதனால தான் மனிதன்னு பேர் மனதை கொண்டவன் மனிதன் அப்போ இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட கிடைச்சதுனால இதை வச்சுதான் இப்ப நாங்க யாரேன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் வேற யாராலும் இந்த விஷயத்தை மனம் இல்லாமல் தெரிந்து கொள்ள முடியாது அப்ப இந்த மனம் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா நிறைய ரிசர்ச் பண்ணுது மைண்ட் இது சரியா அது சரியா சயின்ஸ் பெட்டரா இல்ல ஸ்பிரிச்சுவல் பெட்டரா இல்ல இதுல வேதம் சொல்றது சரியா இல்ல பைபிள் சொல்றது சரியா இல்ல இஸ்லாம் விஷயத்தை சொல்றது அது சரியா இருக்குமா இப்படின்னு ஆராய்ச்சிகள் மதம் சார்ந்த விஷயங்கள் பக்தி சார்ந்த விஷயங்கள் நம்ம படித்து ஏற்றி கொண்ட எண்ணங்களை எல்லாம் வந்து ஒவ்வொரு விதமான கேள்விகளை உள்ளிருந்து கேட்டு கேட்டு இந்த ஜோதிடம் இப்படி சொல்லும் போது இவ்வளவு நாள் கரெக்டா நடந்துட்டு இருக்கேன் இப்ப இப்படி சொல்லும் போது இது இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதை நம்மளால ஒத்துக்க முடியலையா அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் இந்த மனம் பண்ணுது சரி இதெல்லாம் பண்ணட்டும் இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணக்கூடிய இந்த மனம் எப்படிப்பட்ட ஒரு பிரத்யேக அறிவாக இருக்கிறது சாட்சாத் அந்த அறிவு சுரூபமாகவே இருக்கிறதுங்கிற சொல்லிக் கொடுக்கறதுதான் வேதத்தினுடைய பிரமாணம் அப்போ வேதம் நீ அந்த அறிவாகத்தான் இருக்கிற ஆனால் வெளியிருந்து என்ன விஷயங்களை உனக்கு புறத்திலிருந்து கொடுத்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு தான் நீ அதுக்கு தான் நீ வெளியிருந்து எதையுமே எடுக்க வேண்டாமா உங்களுக்கும் அதான் திருமந்திரத்து பாடலும் மேற்கோள் காட்டின எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் எல்லாம் அறியும் அறிவை நான் எல்லாம் அறிந்த இறை எனலாமே திருமந்திரம் தெளிவா சொல்லலாம் எல்லாம் அறிந்த இறைவனாகத்தான் நீ இருக்கிறாய் அப்படின்னு அந்த திருமந்திரம் தெளிவுபடுத்து இப்ப சாஸ்திர விதையை என்ன சொல்லுங்கன்னா பார்ப்பான் பார்வை பார்க்கப்படும் பொருள் அப்படின்னு மூன்றா திருப்புட்டியில பிரிச்சு அதுக்கு அழகாது எக்ஸ்பிளைன் பண்ணுது பார்ப்பானாகிய அந்த அறிவு இருப்பதனால்தான் பார்வை என்ற புலன்களின் வழியாக தன்னுடைய ஒளி பிரகாசத்தை கண்களின் வழியாக வெளிப்படுத்தி அறிவு பிரகாசத்தை கண்களின் வழியாக வெளிப்படுத்தி காதுகளின் வழியாக வெளிப்படுத்தி ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ளுது இப்ப நான் தமிழில் பேசுறேங்கிறத நீங்க காதுகள் வழியாக கேட்டு இது தமிழ் மொழின்னு தெரிஞ்சுக்கிறீங்க சரி தமிழ் மொழியும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய பிரத்யேக அறிவு வேணுமே இது படம் இது மிருகம் அப்படின்னு சொன்னால் படம்னா எப்படி இருக்கும் மிருகம்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஏற்கனவே ஏற்றுமைக்கப்பட்ட அந்த எண்ணத்துல தான் நீங்கள் அதை புரிந்து முடியும் இப்போ நான் மிருகம்னா எப்படி இருக்கும் படம்னா எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை திடீரென நான் படம் மிருகம்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுங்களா எங்கோ அந்தமான் நிக்கோபார்ல ஒரு இவங்க இருக்காங்களா காட்டு அவங்க கச்சா முடிச்சான்னு கத்திட்டு இருப்பாங்க அது மாதிரி என்னமோ இவர் வளரிகிட்டு இருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அப்போ எப்போ நான் சொல்ற விஷயம் உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதுனா தமிழ் மொழியை நீங்கள் கற்று வைத்துக் கொண்டிருப்பதினாலே இந்த தமிழ் மொழியில ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் தெரிந்து கொண்டதுனாலே நான் என்ன பேசுகிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ இந்த புரிதல் இந்த அறிதல் யார் அறிந்து கொள்கிறார்கள் என்றுதான் நான் கேள்வி கேட்கிறேன் இப்போ இந்த புரிதலும் இந்த அறிதலும் தன்னிடம் எப்படி உண்டாகிறதுனா அந்த அறிவு இருப்பதனால்தான் உண்டாகிறது இல்லைன்னா எப்படி தெரியும் இப்போ நான் தமிழில் பேசுகிறேன்னா இங்கிலீஷில் பேசுகிறேன்னா நான் என்ன சொல்ல வரேன் படம்னா என்ன பாடம்னா என்னங்கிறது எப்படி புரிஞ்சிக்கிறீங்க அப்போ ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையில் மொழிங்கிற ஒரு விஷயத்துல நீங்கள் இதெல்லாம் உள்வாங்குறீங்க இப்போ இதெல்லாம் உள்வாங்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு பிரத்யேக தகுதி இருக்குன்னா இப்போ நான் அந்த அறிவாக இருக்கிறேங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு பாருங்கள் லாங்குவேஜ் மூலமாகவும் சாஸ்திரம் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இது வேற எந்த ஜீவராஜிகளும் கிடைக்கல இப்போ ஒரு மாடோ ஒரு நாயோ போய் தமிழோ இங்கிலீஷோ படிச்சு இந்த வேதத்தை தெரிஞ்சுக்குமானா தெரியாது ஆனால் நமக்கு என்ன எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய மொழி அறிவும் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் நம்ம கிட்ட மற்றவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அதனுடைய உண்மை தன்மை என்ன அது எது உண்மையா பொய்யா அப்படின்னு பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவுவாதியாக இந்த மனிதன் இருப்பதனால்தான் அரிதருது மானிடராய் பிறத்தல் அரிதன்னு சொல்லி சாஸ்திரமும் சொல்லுது அவ்வையாரம் சொல்றாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாணத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகிட்டோங்கிறது எவ்வளோ ஒரு கிஃப்ட்டு பட் நம்ம இதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா தெரியல நம்மளுடைய புரிதல் இல்லாமல் நம்ம வந்து எதையோ ஒன்று இருக்கிறதுனால நம்மளால் விடுபட முடியல இப்போ நான் அந்த அந்த தவறை உங்களுக்கு நான் சுட்டி காட்டி உங்களை அதிலிருந்து இந்த விஷயத்தை நான் கொண்டு வரேன் இப்போ இப்போ நான் என்ன சொல்ல வந்த கால தேசத்தை பற்றி பேசணும் இப்போ இந்த கால தேசத்தை வந்து ஏன் நம்ம மனம் பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னா நம்ம இந்த பாடி தான் நான்னு சொல்லிட்டுனால இந்த கால தேசத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கு ஏன் காலதேசத்தை பிடிச்சிட்டு இருக்கு இப்போ நீங்க பிறந்தப்போ இந்த நேரத்தில் பிறந்தீங்க அப்போ நீங்க ஒரு ரெண்டரை கிலோ வெயிட்ல இருந்தீங்க அப்போ ஒரு சின்ன குழந்தை இப்போ நீங்க வந்து ஒரு ஐம்பது கிலோ வீட்டு அறுபது கிலோ வயிற்ல இருக்கீங்க ஆனா இப்போ எத்தனை தூரம் நீங்க கடந்துட்டீங்க ஐம்பது வயசுல இருக்கலாம் இருபது வயசுல இருக்கலாம் எண்பது வயசுல இருக்கலாம் ஆனால் இந்த கடந்து வந்த காலம் இந்த உடல் எடுத்துக்கொண்ட தேசம் அதாவது இடம் இது ரெண்டும் நம்ம உண்மைன்னு நினைக்கிறதுனால என்ன சொல்றோம் கால தேசத்துக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த காலத்தையும் தேசத்தையும் கடந்த அந்த அறிவு தான் நான்ங்கிறது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா நம்ம இதை இந்த பாடி மைண்ட் கான்செப்டுக்குள்ள பலமா இருக்கோம் இப்ப சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா இந்த காலதேசம் உண்மை இல்லைன்னு சொல்லுது எப்படி அவளை தெளிவா சொல்லுது அப்படின்னா இப்ப பாருங்களேன் இப்ப இந்த பூமிக்குள்ளதான் இந்த கால உங்களுக்கு இருக்கு இப்போ அதே ஒளி ஆண்டுகளை சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க இப்போ இங்கிருந்து இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க இதை வந்து டின் தேரி வந்து இப்போ சயின்ஸும் பேசுது நம்ம சாஸ்திரமும் சொல்லுது அதாவது இருமைகள்லாம் எப்படி நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் வேறு இந்த சயின்ஸ் வந்து என்ன சொல்ல வருதோ அதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சாஸ்திரம் தெளிவாக விளக்கி இருக்கிறது இதை பற்றிய நூல்கள் நம்மிடம் நிறைய இருக்கிறது நான் திருபுற ரகசியம்ங்கிற நூலில் இந்த மைண்ட் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறத பற்றி மிக தெளிவாக கொடுத்துருக்கோம் ஏன்னா திருபுர் ரகசியத்தில் வந்து மனம் எங்கே போய் சிக்கிக்கிட்டு இருக்கு அப்போ எப்படி சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றது கேளுங்க ஒரு ராஜா வராது அவர் வந்து ஒரு ரிஷியை சந்திக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கண்டகி மலைக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிருங்க அங்கே போனீங்கன்னா நீங்கள் அவங்க தேடிக்கிட்டு ஆள் கிடைக்கலான்னு சொன்ன உடனே அவங்க மகன் என்ன பண்ணுறான் கண்டகி மலைங்கிற ஒரு மலைக்குள்ளே அவரை கூப்பிட்டு போகிறான் அந்த திருபுரரசிய ஸ்டோரியில் இது வருது இந்த கதை இது வந்து எவ்வளோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தர்மம் எழுதியிருக்கிறேன் கதைன்னு சொல்லிட்டு இதை அப்போ அந்த அந்த உள்ள என்ட்ரான உடனே அங்க காட்டுறாங்க பல உலகத்தை காட்டுறாங்க பாரு இது வந்து இந்த உலகம் அதான் அங்க அப்படி இருக்கு இப்படி அவர் எப்படி பாக்குறாரு ஒவ்வொன்றையும் பாக்குறாரு அற்புதமா இருக்கு இது அப்படி சொருது மாதிரி எல்லா வசதி இருக்கு எல்லாம் பாக்குறாரு எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு அவர் வெளியே வந்து பார்த்தா அந்த சாமியாரை காணோம் எல்லாமே மாறி இருக்குது அவர் அங்க உக்காந்துருந்த பாறைக்கானோ அங்கெல்லாம் ஊரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே மாறி இருக்கு அப்ப இவர் கேட்கறாரு என்னங்க நம்ம இப்ப போய் எல்லாம் ஒரு அரை மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் உள்ள இருக்க எல்லாம் இப்ப வெளியே வந்தவுடனே பாத்தீங்கன்னா எல்லாம் பாரி இருக்குன்னு சொல்றீங்களே இது எப்படின்னு கேட்டா அப்ப அவர் சொல்றாரு பல நூறு ஆண்டுகள் நாம கடந்து வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அது கூட்டு போனவர் இவரால் ஏத்துக்கவே முடியல அது எப்படிங்க நான் பல நூறு ஆண்டுகள் கடந்து வெளியே வந்திருக்கேன் எனக்கு நம்பவே முடியல அப்ப அது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் இவங்க எல்லாம் எப்படி இல்லாம போனாங்க இப்ப என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கும் போதுதான் திருக்குற விஷயம் தெளிவுபடுத்துது இப்ப மனம்ங்கிற ஒரு விஷயத்துல நீ எங்கெல்லாம் போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறியோ அதனுடைய அடிப்படையில நீ இந்த கால தேசங்களை கடந்து நீ எவ்வளவு நாள் வேணா டிராவல் பண்ணலாம் ஆனா அந்த மனம்ங்கிற விஷயத்திக்கிட்டு இருக்கும் போது நமக்கு தெரியல இது உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க வரைக்கும் அந்த காலதேசங்களை கடக்க முடியாது அதைத்தான் திருப்புரகசியம் சுட்டிக்காட்டு இப்ப இதை சயின்ஸ் சொல்லுது இப்ப நவீன விஞ்ஞானம் எப்படி சொல்லுதுன்னா இப்ப நீங்க பூமியில் இருக்கிற வரைக்கும் இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க உங்க வீட்டில் வந்து ஒரே வயதுடைய ரெண்டு பேர் இப்போ இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசுல ரெண்டு வாலிபர்கள் இருக்காங்க ஒருத்தர் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்பேஸ் அனுப்புறீங்க இப்ப ஸ்பேஸ்க்கு அவர் என்ன பண்றாரு கிளம்பி இங்க இருந்து வானமண்டலத்துல போய் ஆராய்ச்சிக்கு போயிடுறாரு போய் ஒரு பத்து ஆண்டுகள் கழிந்து அவர் திரும்புறாரு இப்ப அவர் திரும்பி வரும்போது அவருக்கு வயசு என்ன இருக்கும் நினைக்கிறீங்க இருபத்தி ஐந்து ஆண்டுல போனவர் இருபத்தி ஆறு வயசுல தான் வருவாரு ரிட்டன் வருவார் ஆனா இங்க கூட இருந்த இன்னொரு பையன் இருந்தான் இல்லையா அவன் வயசுல பத்தாண்டுகள் கடந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுல உக்காந்துருப்பான் இப்ப என்ன நடந்தது இப்ப முப்பத்தி ஐந்து வந்து இங்க பூமியில ஒருத்த இருக்கிற பையன் அதே வயதுடைய பையன் வெளியே அந்த பூமியை கடந்து வெளியே போன உடனே வயசே மாறலை ஏன் மாறலை அவன் காலதேசத்துக்கு அப்பாற்பட்டு போயிடுறான் டைம் ஸ்பேஸ் லிமிடேஷனை கடந்து அவன் ஸ்பேஸ்க்கு போயிட்டா அங்கே டைம் லிமிடேஷன் கிடையாது ஏன் டைம் லிமிடேஷன் கிடையாது ஸ்பேஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸ்பேஸுங்கிறது தான் பிரம்மம் அதுதான் அறிவு அதுதான் ஒளி அதுக்கு வந்து லிமிடேஷன் கிடையாது அதுக்கு வந்து இப்போ இந்த டைம்குள்ள தான் முடிக்கணும் இது மாதிரி தான் நான் வருவேன் இப்போ எனக்கு இவ்வளவு ஸ்பேஸ்க்குள்ள நான் இவ்வளவு அடக்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு பாண்டும் கிடையாது அதுக்கு அது ஃபுல்லி ஃப்ரீடம் அது இன்ஃபினிட்டி அது எல்லாம் இல்லாம பரவி கிடக்குது இப்போ இந்த ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி வெளியே போயிட்டா இந்த பூமிக்குள்ளதான் இந்த டைம் இந்த இடம் இதெல்லாம் இருக்கு வெளியே அதெல்லாம் கிடையாது அப்போ நீங்க பாருங்கள் பத்து ஆண்டுகள் வெளியே போயிட்டு ரிட்டன் வந்தவங்களுக்கு ஒரு வயது தான் கூடியிருக்கு அந்த அத்தனை காலங்கள் அவன் வெளியே பட் இவங்க இங்க பூமியில இருக்கிறத பத்து ஆண்டுகள் கூடியிருக்கு அப்ப இவ்வளவு கால தேசங்கள் மாறுது அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இது இது சம்மந்தமாக திரைப்படங்கள் கூட வந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம் அப்போ ஏன் இதை சொல்ல வரேங்கன்னா இப்போ இந்த டைம் இந்த ஸ்பேஸுங்கிறது எப்படி இல்லைங்கிறது நம்ம இன்னொரு எளிமையாக புரியலாம் இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ நீங்கள் நான் நம்ம ரெண்டு பேருமே இங்கேருந்து டெல்லிக்கு பயணம் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணுறோம் இப்போ டெல்லிக்கு கிளம்புறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் நான் வந்து இப்போ ஃப்ளைட்டில் போயிடுறேங்க நீங்கள் வேணால் பஸ்ஸில் வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிடுறேன் இப்போ நான் ஃப்ளைட்டில் கிளம்பி போன உடனே நான் டெல்லியை வந்து வித்தின் டூ ஹவர்ஸில் ரீச் பண்ணிடுறேன் இங்கிருந்து கிளம்பி ரெண்டு மணி நேரத்தில் நான் டெல்லி போயிடுறேன் பட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கிருந்து பஸ்ல கிளம்பி அஞ்சு நாள் ஆறு நாள் கழித்து நீங்கள் எனக்கு வந்து சேர்றீங்க இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க இப்போது கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வந்து தூரம் என்னவோ அது ரெண்டு பேருக்கும் பொது இப்ப நீங்களும் ஒரு பாடி நானும் ஒரு பாடி ரெண்டு பேரும் அந்த இடத்த அணையறதுக்கு உண்டான தூரம் இருக்கு பாருங்க அந்த ஸ்பேஸ் அந்த இடம் வந்து இத்தனாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் எந்த மாற்றமும் கிடையாது ஆனா இப்போ டைம்ல மட்டும் ஏன் மாறிச்சு நான் ரெண்டு மணி நேரத்துல டெல்லி போய் சேர்ந்தேன் நீங்க அஞ்சு நாள் அல்லது ஆறு நாள் கழிச்சு ஆறு இருபத்தி மணி நேரம் கடந்து நீங்க அங்க வந்து சேர்றீங்க டெல்லிக்குன்னா நீங்க பயணம் பண்ண வாகனம் வேற நான் பயணம் பண்ண வாகனம் வேற நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நான் பயணம் பண்ண வாகனம் வந்து பை ஏர் போயிட்ட பயணம் பண்ண வாகனம் பை ரோடு அறிவாக இருக்கிறான் ஒளியாக இருக்கிறான் போயிட்டீங்கன்னு கால தேசங்கள் கிடையாது ஸ்டேபிளா இருக்கு அது ஆசோலேஷனா கிடையாது அதுக்கு வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளீங்களே உங்களுக்கு காலமும் தேசமும் நீங்க சிக்கிங்க இப்போ இத வந்து சாதாரண உலகில் விஷயத்துல ஒரு டிராவல்ல அந்த டிராவலிங் ஸ்பீடு மாறுனா டைம் மாறுது இது கேட்டுக்கிறீங்கள அப்ப நீங்களும் நானும் மனிதன் தான் நீங்களும் நானும் கடந்த தூரம் ஒன்று தான் ஆனால் எனக்கு ரெண்டு மூணு நேரத்தில் கடந்துட்டேன் நீங்க வந்து இப்போ ஐந்து நாட்கள் கடந்த அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இவ்வளவு டைம் வித்தியாசம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏன் நடந்தது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா வாகனம்தான் வித்தியாசம் இப்போ இந்த வாகனம் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் பாடி இப்போ உங்களுடைய பாடி என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்பேஸை டிராவல் பண்றதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது ஏன்னா ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல பாடிக்குள்ள இப்போ நீங்க பாடி மைண்டுங்கிற ஒரு சிக்கிட்டு இருப்பீங்க அப்போ நான் பஸ்ல பயன் பண்ணா கண்டிப்பா அஞ்சு நாள் ஆகும் நான் டெல்லி வந்து சேர்றதுக்கு ஆனா நான் பை ஆறுல போனா ரெண்டு மணி நேரத்துல போய் சேர்றேன்னா அப்போ நான் டிராவலிங் பண்றதுக்கு ஸ்பீடான வாகனத்தை நான் சூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்போ சூஸ் பண்ற வாகனம் எனக்கு பவர்ஃபுல்லா இருந்தால் நான் ரெண்டு மணி நேரத்துல போய் நான் டெல்லி அடையிறேன் இப்ப இதே கான்செப்ட் தான் சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அதுக்குண்டான கண்டுபிடிச்சு அவங்க அதுக்கு தகுந்த வாகனத்தை கண்டுபிடிச்சா தானே அந்த ஸ்பேஸ்க்குள்ள போக முடியும் அப்ப அதுதான ராக்கெட் கண்டுபிடிச்சு மேல அனுப்புறாங்க அப்ப பாருங்களேன் வேகத்துல பறக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிச்சே அவ என்ன பண்றாங்க பல கிர கடந்து போயிடுறாங்க ஆனா தெரியும் போயிட்டே இருக்காங்க வெளியே கிளம்பிட்டாங்க இடமும் இல்ல அங்க நேரமும் இல்ல அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க சத்தியம் வேற எதுவும் இல்ல இப்படி மனசு ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னா சிக்கிட்டு இருக்கிறது ஏற்றுக்க மாட்டேங்குது இப்போ இதுக்கு தான் சயின்ஸ் கான்செப்ட் எப்படி சொல்லுதுன்னா இங்கே எல்லாமே த்ரீ டி ஆங்கிளில் ஒர்க் பண்ணிட்டுருக்கு த்ரீ டைமென்ஷன் சொல்லுது த்ரீ டைமென்ஷன் நம்ம பூமியில் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சயின்ஸ் சொல்லுது இப்போ த்ரீ டைமென்ஷன்லாம் என்ன இப்போ நான் சயின்ஸ் கலந்து தான் உங்களுக்கு இந்த சாஸ்திரத்தை சொல்லிகிட்டு ஏன்னா இப்போ நான் ஏன் சயின்ஸ் கலந்து சாஸ்திரத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம சித்தர்கள் சொல்லிட்டாங்க ரிசிகள் சொல்லிட்டாங்க பட் நமக்கு புரிஞ்சிக்க முடியல இப்போ நான் புரிகிற மாதிரி சயின்ஸ் மூலமாக அதை புரிய இருக்கேன் அதாவது என்ன விஷயம்னா த்ரீ டைமன் மூன்று முப்பரிமாணத்துல இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு முப்பரிமாணம் இவருக்கு முகம் இருக்கு கை இருக்கு காலு இருக்குது ஒரு பாடி இருக்கு ஒரு ஷேப் இருக்கு இந்த பாடிக்கு ஒரு ஹைட் இருக்கு இவருக்கு அதாவது இவ்வளவு அடி ஒயரத்துல இருக்காரு அகலம் இவ்வளவு அகலத்துல இருக்காரு சரி ஒயர அகலம் மட்டும் தான் இருக்காரா பருமன் இருக்காரு குண்டா இருக்காரு ஒல்லியா இருக்காரு இததான் த்ரீ டைமன்ஷன் சொல்றோம் த்ரீ டைமன்ஷன் மீன்ஸ் ஹைட் அப்புறம் வந்து நம்முடைய நீளம் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் சைடு இந்த மைண்டு டைமன்ஷன் என்ன பண்ணுதுன்னா தப்பு தப்பாக புரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு நான் ஒரு டைமன்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அது சரியின்னு படுறது நீங்கள் ஒரு டைமன்ஸில் பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு அது சரியின் படுறது எப்படி சொல்லலான்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் எறும்பு போயிட்டு இருக்கிறத நான் மேலேருந்து பார்க்குறேன் இப்போ நான் ஒரு மனிதன் ஆறு ரடி உயரத்தில் இருக்கேன் நான் எறும்பு போயிட்டு இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய ஐசைட்டுக்கு நேராக பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் கீழே குனிஞ்சி ஓ எறும்பு கீழே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் என்னுடைய வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிக்கல் டைப்பில் இருக்கும் கீழேயும் மேலையும் அப்படியே ஒரு ஒரு வியூ இருக்கும் எனக்கு அந்த எறும்பு எனக்கு தெரியும் பட் இப்போ எறும்புடைய பார்வையில் நீங்கள் வாங்க இப்போ எறும்பு கீழே இருக்குது இப்போ அந்த எறும்பு என்ன பார்க்கணும் முழுசா என்ன எந்த டைமன்ஷனில் பார்க்கும் தலையை தூக்கி பார்க்குமா எறும்பு இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாமல் திவ்லோன்னு இருக்குது அந்த எறும்பினுடைய பார்வை எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் ஆகும் ஜஸ்ட் ஃப்ளோர் லெவலில் தான் ஃபோக்கஸ் ஆகும் அப்ப பாருங்க அது ஹரிசான்டல் டைப்லதான் அது பாக்கும் அப்ப ஹரிசான்டல் டைப்ல வந்து அதாவது பரப்ப அளவுல சமதளத்துல தன்னை பாக்குதுன்னா தனக்கு எதிரில் இருக்கிற பொருள் பாக்குதுன்னா அதனுடைய டைமென்ஷன் வியூ என்னன்னா இவ்வளவுதான் உலகம் எனக்கு நேரா பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பு தெரியுது இது எங்க எங்க போய் முடியுது எங்க தொடங்குதுன்னு தெரியல அப்போ இவ்வளவு ஒரு பிரம்மாண்ட ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள நான் இருக்கிறேன்ட்டு அதை நினைச்சுட்டு இருக்கோம் அப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்னுடைய பாயிண்ட் ஆப் வியூ என்னுடைய டைமென்ஷன்ல நான் என்னுடைய பார்வைக்கு நான் கீழே இருக்கிறதையும் பார்க்க முடியுது சைடில் இருக்கிறது பார்க்க முடியுது மேலே இருக்கிறது பார்க்க முடியுது ஏன்னா எனக்கு ஒரு பிரத்யேக திரும்பக்கூடிய கழுத்தெல்லாம் கொடுக்கப்படுறது என்னுடைய ஹார்ட்வேர் வந்து எப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு மற்ற விஜயராசிகளை கிடச்ச மாதிரி என்னோட கேட்கல எனக்கு வந்து எப்படி வேணால் நான் ஆப்ரேட் பண்ணலாம் என்னோடய ஹார்ட்வேர் அப்போ நான் ரைட்டில் திரும்புறேன் லெஃப்ட்டில் திரும்புகிறேன் மேலே அப்பில் பார்க்குறேன் டவுனில் பார்க்குறேன் ஸோ அப்புறம் என்னுடைய வியூ சைட் வந்து எனக்கு எப்படி எவ்வளோ தூரம் போகும் அது வரைக்கும் பார்க்குறேன் அது முடியலன்னா என்ன டெலிஸ்கோப் வச்சு பார்க்கறேன் எவ்வளோ டெக்னாலஜி நான் யூஸ் பண்ணுறேன் ஏன் பிகாஸ் நான் பவர்ஃபுல் எந்தான் பவர் சாதாரண ஒரு ஐந்தறிவு ஜீவராசிகள் இருந்து நான் மேம்பட்டவன் என பகுத்தறிய கூடியவன் நன்மை தீமைகளை தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் சிந்திக்கும் திறன் பெற்றவன் அதாவது சிந்திக்கும் திறன் பெற்றவன் மனிதன் அப்போ இந்த சிந்தனையை வந்து யாரெல்லாம் உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஞானிகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் மாறுகிறார்கள் அதே ஏற்றுமைக்கப்பட்ட எண்ணங்களில் அப்படியே சிக்கொண்டு அதுவே சரி என்று அடம் எல்லாம் அதே அடிப்படையில் வாழ்ந்துவிட்டு தன்னுடைய வாழ்நாளை முடித்துக்கொள்கிறார்கள் அவர்கள் உயர் பரிமாணத்திற்கு வர முடியாது அப்பாற்பட்டதுனா இப்ப இந்த உடலுங்கிற ஒரு இதை உண்மை நம்பிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் நம்ம உணர்வுக்குள்ள நுழைய முடியல அறிவுக்குள்ள நுழைய முடியல பட் உண்மையிலேயே நம்முடைய ரியாலிட்டி என்ன அறிவு அப்போ நான் அறிவாக இருக்கிறேன் நான் அறிவு பிரகாசமாக இருக்கிறேன் நான் எவ்வளவு ஒரு ஒளி பொருந்தியவனாக இருக்கிறேன் தேஜஸ் உள்ளவனாக இருக்கிறேன் தேஜஸ்னு உடனே நிறைய பேர் என்ன கற்பனை பண்ணிக்கிறாங்க அழகா இருந்தா தேஜஸ் அவர் முகம் வசீகரமாக இருந்தால் தேஜஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க அஷ்டாவக்ரன் ஒரு முனி ஒரு ரிஷி அவருக்கு கையை காலை எல்லாம் கோணையா இருக்கும் முகம் ஒரு முகம் இழிச்சுக்கிட்டு அவர் பார்க்கவே பரிதாபமாக இருக்கும் அப்படி ஒரு முனி ரிஷி மிகப்பெரிய ஞானி அவருக்கு தேஜஸ் அது அவருடைய அறிவு தான் தேஜஸ் அவர் தான் எழுதுகிறது அஷ்டாவைக்கிற அப்ப அஷ்டாவக்கர கீதாவை எழுதக்கூடிய ஒரு மகான் ஞானி தேஜஸ் எங்க இருக்குது அறிவுதான் தேஜுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுதான் சமஸ்கிருத மொழிக்கும் நம்ம தமிழ் மொழிக்கும் ஆங்கில மொழிக்கும் வித்தியாசம் தேஜஸ்ங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்று தவறான அறிவுல அழகு வசீகரம் அப்படி நினைச்சுக்கிட்டு அப்ப அவர் சூப்பர் தேஜஸா இருக்காரு அவரை மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்தது இல்லை அவர் அப்படி பக்திகளை தேஜஸ் வந்துருச்சா இருக்கு அப்படிங்கிறாங்க பட்டையும் கொட்டையும் போட்டா தேஜஸ் நினச்சுக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க அதாவது இங்க அழகு அந்த உருவம் எல்லாமே ஒரு கற்பிதம் இங்க அழகு உருவம் உடல் அப்படிங்கிறது உண்மையில் இல்லை இது ஒரு த்ரீ டிமண்ட்ஸ்ன்னு சொல்றேன் நான் த்ரீ டிமண்ட்ஸ்குள்ள இப்ப இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு அததான் சாஸ்திரம் சொல்லுது இது முப்பரிமாணத்துல இயங்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம் அதனால்தான் எல்லாமே மூன்று மூன்றாம் இந்த சாஸ்திரம் பேசும் சாஸ்திரம் வந்து பரிபாஷையில பேசிக்கிட்டே இருக்கு என்னென்ன சொல்லுது சூழல தேகம் சூட்சம தேகம் காரண தேகம் அப்புறம் சஞ்சீத கர்மா ஆகாமிய கர்மா பிராரப்த கர்மா எல்லாமே மூணு மூணு ஆங்கிளில் பேசிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன் அது ரொம்ப சூட்சம பாசைகள் அதெல்லாம் பிடிச்சிங்கன்னா அழகா விஷயத்துக்குள்ள வரலாம் எல்லாமே த்ரீ டைமன்ஷன்ல பேசும் இப்போ சயின்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லுவது இப்போ ஃபஸ்ட் வந்த விஷயத்தையே திருப்பி சொல்லணும் அதாவது நியூட்டன் என்ன சொல்றாரு இந்த பூமி புவிப்பு விசையினால்தான் இந்த ஆப்பிள் மேலிருந்து கீழே விழுது அதனால ஈர்ப்பு சக்தி இந்த பூமிக்கு இருக்கிறதுன்னு நியூட்டன் லா சொல்லுதுன்னா கிடையாது ஈர்ப்பு விசை கிடையாது இப்ப உண்மையிலேயே ஈர்ப்பு விசை ஃபால்ஸ் தெரியுங்களா இப்ப ஈர்ப்பு விசையினாலதான் நம்மளால நின்றுட்டு இருக்கோமான்னா கிடையாது அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விரிக்கப்பட்ட சேலையில ஒரு இருப்பு நடுவுல போட்டா அதை சுத்தி ஒரு பள்ளமும் மேடும் உள்ள ஒரு நிலப்பரப்பு மாதிரி தெரியும் அதுதான் வெளியினுடைய தன்மை அது மேலே நீங்கள் என்ன கிரகத்தை வேணால் உருட்டி விடுங்க அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனுடைய ரொட்டேஷன் தான் நீங்கள் ஒரு ரன் ஆகிட்டு இருக்கு அது வந்து ஈர்ப்பு கிடையாது அந்த சுற்று பாதையில் அதை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு பட் இவர் இப்படி சொன்னாலும் சரி அவர் அப்படி சொன்னாலும் சரி இப்போ நம்ம மனசு என்ன சொல்லுது அது எப்படி சாத்தியம் ப்ராக்டிக்கலி எப்படி அது டிஃபிகல்ட்டியாக இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குண்டு வந்து நடுவில் போட்டால் சுற்றி குண்டை போட்டால் அது நீ இருக்குமா எப்போ இந்த அடிப்படையில் உருவிடும் அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேலையில மேல் பக்கத்துல அந்த குண்டை உருட்டி விட்டிக்கிட்டாங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருட்டுக்கிட்டே வந்து கடைசியில டக்குன்னு அந்த குழிக்குள்ள விழு அப்படிங்கிற நிறைய விளையாட்டுகள் எல்லாம் பாத்துருக்கலாம் ஆனா கடைசியில அந்த குழிக்குள்ள விழுந்து ஆகணும் அப்ப அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குமா சுத்திக்கிட்டே இருக்காது ஆனா இவங்க சயின்ஸ் என்ன பண்றாங்கன்னா அது சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் இந்த சூரியனை சுத்தி இந்த கோர்விலை சுத்திக்கிட்டு இருக்குன்னு ஒட்டையா சொல்லிருக்காங்க ஆனா நம்ம வேதம் என்ன சொல்லுதுன்னா அப்படியெல்லாம் கிடையாது இங்க இறைவன் தான் எல்லாமே இருந்து கொண்டிருக்கின்றான் அவருடைய சக்தி பிரவாகம் அவனுடைய வியாபகத்துல எல்லாமே இயங்கிட்டு இருக்கு இந்த இயக்கத்தை நீ உன்னுடைய அறிவுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது நீ கால வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத தெளிவுபடுத்துது சாஸ்திரம் நீ உண்மை கிடையாது எல்லாமே மனம் சார்ந்த விஷயம் நீ எப்படி எல்லாம் நினைச்சுக்கிறியோ அப்படி எல்லாம் சரின்னு எடுத்துக்குவேன் திருப்பி வேற ஒரு ஆராய்ச்சிக்கு போனீங்கன்னா அது தவறு இது நீ இப்படி மாத்தி பேசுவேன் இதெல்லாம் உன்னுடைய மனம் சார்ந்த முரண்பாடான விஷயங்கள் நீ மனதை கடந்த அறிவுக்குள்ள வந்து பாரு உன்னை தவிர இவங்க ஒண்ணுமே வேதம் தெளிவுபடுத்துது அப்போ இப்ப கால தேசம்ங்கிற இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் உண்மையிலேயே இருக்கா அப்படின்னா உண்மையிலேயே கிடையாது ஏன்னா இங்க இருப்பது இறைவன் மட்டுமே அந்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா அறிவுமயமாக ஒளி பொருந்தியவனாக எல்லையற்றவனாக அந்த ஒலிக்கு வந்து ஒரு லிமிடேஷனே கிடையாது அது எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பாயும் எவ்வளவு வேகத்தில் வேண்டுமானாலும் செல்லும் இப்ப சயின்ஸ் வந்து என்ன சொல்றதுன்னா வாட்டர் வேவ்ஸு சவுண்ட் வேவ்ஸு எல்லா வேவ்ஸையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த டைமென்ஷன்ல இந்த வேவ்ஸ் ஆராய்ச்சி பண்ணாலும் லைட் வேவ்ஸ் மட்டும் சேம் வருதுங்கிறாங்க சேம் ஸ்பீடு இப்போ வாட்டர் வேவ்ஸ் வந்து வேற ஆங்கிளில் ஆராய்ச்சி பண்ணால் டிஃப்ரென்ஸ் வருது வேற ஆங்கிளில் ஆங்கிள் மீன்ஸ் இப்போ ஒரு எல் மாதிரி போட்டு இப்படி வெட்டிகளில் நீங்கள் டைரக்ஷனில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் ஒரு ஒரு ஃபார்முலா வரும் ஒரு ரிசல்ட் வரும் அலிக்சாண்டரில் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும் எப்படி வரும் இப்போ தண்ணி மேலேருந்து ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி அளவு சொல்லும் தண்ணி கீழே இருந்து நிலப்பரப்பில் பாய்ந்து போகுதுன்னு அப்ப அது ஒரு மாதிரி கால்குலேஷன் சொல்லும் இப்ப இந்த கால்குலேஷன் மாறுபடும் ஏன்னா வாட்டருடைய வேவ் வேற சவுண்ட் லெங்க் அப்படிதான் இப்ப நான் இங்கிருந்து பேசுறத நீங்க ஒரு மாதிரி கேட்பீங்க இதுவே நான் பஸ்ல போயிட்டு பேசும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கேட்கும் அப்போ அந்த சவுண்டு வேவ் வந்து சேஞ்ச் ஆகுது டிஃபரன்ஸ் வந்து அந்த இருப்பிடம் அந்த இடம் அந்த வேகம் இதெல்லாம் பொறுத்து மாறுபடுகிறது ஆனா ஒளி எங்குமே மாறுபடுவதில்லை ரொம்ப இந்த சயின்ஸ் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அற்புதமா சொல்லிட்டாங்க இந்த ஒளியை மட்டும் நாங்கள் பல ஆங்கிள் ஆராய்ச்சி பண்ணிட்டோம் அதனுடைய ஸ்பீடு வந்து சேஞ்சஸே இல்லை அப்படின்னு சொல்லி சயின்ஸு ஆச்சரியப்பட்டு அதை ஒத்துக்கிட்டு அப்படி நின்றுட்டாங்க பட் நாம் என்ன சொல்றோம் அந்த ஒளி இறைவன் அவனையே நீ ஆராய்ச்சி பண்ணுற அதை வந்து நீ ஒண்ணுமே ஆல்ட்ரு பண்ண முடியாது அதனுடைய ஸ்பீடு அதனுடைய என்ன கான்சியஸ்னஸ் இதெல்லாம் நீ எந்த கம்பேரிசனும் கொடுக்கவே முடியாது நீ அதை கம்பேர் பண்ணிட்டு இருக்கா இறைவன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஏற்றுக்கும் நம்ம சொல்றோம் அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் மேலும் மேலும் ஆராய்ச்சியில் இருந்துருக்கு அப்போ புரிதல் உள்ள சயின்டிஸ்ட பக்கத்துல நெருங்கிட்டாங்க நெருங்கி ரெண்டு இவங்களுக்கு அந்த சயின்டிஸ்ட்கு சொன்ன விஷயத்தை அனுப்பிச்சிருக்கு அது ஏன் அவங்களுக்கு அதை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா இதை பார்த்துட்டு நீங்க அந்த சயின்டிஸ்டனுடைய புரிதல் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதாவது அவரு வந்து இமானுவேல் கான்ட் என்ன சொல்றாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் என்ன சொல்றாரு ரெண்டு பேரும் சொன்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா சேம் ஆனா அவங்க வாழ்ந்த காலம் இவர் வாழ்ந்த காலத்துக்குள்ள அந்த மாறுபாடுகள் பாத்தீங்கன்னா வேற வேற வரி அவங்க ஆராய்ச்சிகள் இருந்திருப்பாங்க ஆனா புரிதல் என்ன ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவர் விஷயத்த வெளிப்படுத்துறாங்க அப்ப இங்க இதெல்லாம் என்ன பண்றதுன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ரிஷிகள் இதெல்லாம் புரிகளோட எவ்வளவு தெளிவுபடுத்திருக்காங்க போது நம்முடைய தர்மத்துல வாழ்ந்த அத்தனை மகான்களும் மிகப்பெரிய உயரிய விஞ்ஞானிகள் அவர்கள் மெய்ஞ் இருந்திருக்காங்க அதனால தான் நம்ம வந்து மெய்ஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் இங்க பிரிச்சு பார்க்கக்கூடாது இங்க ட்யாலிட்டி கிடையாது நம்ம கிட்ட இறைவனே எல்லாமே இருந்து கொண்டு அவனுடைய பரிமாணங்களிலே அறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாணமாக மனித வந்து அந்த மனித அறிவுக்குள்ள என்னென்ன யாரெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருக்கான் அதை யார யார தூக்கிட்டு மேல கொண்டு வரணுமோ அதுல கொண்டு வந்துட்டு இருக்கான் இப்போ அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த பிளாட்ஃபார்ம் குள்ள நம்ம நுழையறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப ஒரு டிராவல் பண்றதுக்கு நீங்க வந்து உங்களுடைய வாகனத்தை நீங்க தான் நல்லா சர்வீஸ் பண்ணி தகுதியா வச்சுக்கணும் நீங்க அரைகுறையா வச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி டிராவல் ஆகும் இப்போ நீங்க ஒரு பைக்கோ ஒரு காரோ வச்சிருக்கீங்கன்னா நல்லா சர்வீஸ் பண்ணி எவ்வளோ ஸ்பீடு ஓட்டினாலும் அது பிரச்சனை இல்லாமல் போற மாதிரி வச்சுக்கிட்டா அதை தைரியமா நீங்க போய் வர முடியும் அந்த மாதிரி இந்த வாகனம் இந்த உடல் இந்த உடலை தான் நம்ம என்ன பண்ணுறோம் மைண்டுகள் ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நிறைய ரிசர்ச் பண்ணி ஆக்சுவலாக எக்ஸாக்டாக நான் யார் என்னுடைய இயல்பு என்ன என்னுடைய இருப்பு என்னங்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு தீவிரமாக அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ள நீங்கள் உங்களை நீங்களே ஓவராயில் பண்ணி சர்வீஸ் பண்ணி உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ இதுக்கு பேர் தான் சித்த சுத்தியும் பேர் சித்த மனம் தூய்மை அடையுதுன்னு அர்த்தம் இதுக்கு தான் கர்மகாண்டம் தேவைப்படுது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் கர்மகாண்டத்தின் வழியாக நம்ம மனதை நம்ம தூய்மைப்படுத்தி கொண்டு ஆறாம் அறிவிலிருந்து கடந்து ஏழாம் அறிவாகிய உயர் பரிமாணத்துக்கு நம்ம வரணும் இத திருக்குறள் அழகா சொல்லுது அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்து விடும் சொல்லுது திருக்குறள் இப்ப திருக்குறள் எப்படி சொல்லுதுன்னா அடக்கம் அமரருள் உயிக்கும் அமரர்கள்னா யாரு தேவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப தேவர்கள்னா தெய்வீகத்தன்மை பொருந்தியவர்களிடத்திலேயே அடக்கம் இருக்கும் ஆனா அடக்கம் இல்லாததுக்கு என்ன நிலைக்கு கொண்டு போகும் ஆறுள் உயித்து விடும் ஆறுரல்னா ஒரு இருளான நிலையிலே அதாவது தன்னை அறிந்து கொள்ள முடியாத அஜ்ஞானத்திலே ஒளிக்கு எதிரான நிலையிலே ஒலிங்கிறது பிரகாசம் இருளுங்கிறது அங்க ரொம்ப கீழ் நிலை அப்ப பாருங்க உங்களிடத்திலே அடக்கம் இருந்தா நீங்க அந்த ஒளிபரிந்து அறிவாக பிரகாசமாக வெளிப்படுவீங்க இப்ப இந்த அடக்கம்ங்கிறது எந்த அடிப்படையில திருவள்ளுவர் சொல்றாரு உடலை வைத்து சொல்றாரு அடக்கமா அடக்க இருக்கணும்ட்டு அப்படி கிடையாது இந்த அடக்கம் அப்படின்னா எதை அடக்க வேண்டும் வெளியே பறந்துகிட்டு மனம் இது சரி அது சரி அது தப்பு இது ரைட்டுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க பாருங்க அந்த மனம் அடக்க பண்ணணும் மனம் வந்து அடங்கணும் இந்த அடக்கம்னாலே அங்க முடிச்சிடுச்சு அந்த மனம் இறந்துருச்சுன்னு நடத்தோம் தாய் என்ன சொல்றாரு மனம் இறக்க கல்லாருக்கு வாயன் பராபரமேங்கிறாரு அடக்கம்னு திருக்குறள் திருவள்ளுவர் சொல்றாரு நாம ஒரு ஒரு ஆள அடக்கம் பண்ணிட்டோம்னு சொல்றோம் இறந்து போன ஒரு பணத்தை அடக்கம் பண்றோம் அடக்கம் மீன்ஸ் என்ன ஒடுங்கி விட்டது அங்க முடிந்து விட்டதுன்னு நடத்தம் அந்த ஒடுக்கம் அந்த நிலை எங்க வந்துடுறோம் மனசுக்கு வந்துடுறோம் மனம் வந்து வெளியே பிரிஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது இப்ப இந்த மனம் ஏன் வெளியே ஓடிக்கிட்டே இருக்கு ஒவ்வொன்றையும் சரி சரின்னு எடுத்துக்குது இப்ப இந்த ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டா அது சரிங்குது இது வேற ஒரு சாஸ்திரத்தை படிச்சுட்டு அதை சரிங்குது இது இது ஒத்துக்க அது அதுக்கு ஃபைட் பண்ணுது இப்படி புரிதல் இல்லாம இந்த மனசு வந்து சரி இதை சரி அதை சரினு ஒரே ஆர்ப்பாட்டம் ஒரே போராட்டம் நான் செய்யறதா சரி நான் கும்பிட்ற கடவுள் தான் சரி நான் செய்யற பூஜை முறை தான் சரி அப்படின்னு எதையோ ஒண்ணு பிடிச்சி பிடிச்சுக்கிட்டு அதுல வந்து வீணும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் கடந்து அமைதி தன்மைக்கு வர மாட்டேங்குது தன்னுடைய தன்னை இழந்து இழந்து விட தயாராக இல்லை அந்த மனசு இப்ப நான் சொல்ற இந்த சப்ஜெக்ட் என்னன்னா மனம்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்க இழந்தே ஆகணும் ஏன்னா நீங்க பியூர் கான்சியஸ்னஸ் நீங்க அறிவு நீங்க ஏன் மைண்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நான் மனம் நான் உடல் நான் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இன்னும் நம்மளால விடுபடவே முடியல பாருங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால விடுபட முடியாம ஜோதிடத்தை பத்தி தப்பா சொன்னா ஒத்துக்க மாட்டேங்குது பூஜையை பத்தி தப்பா சொன்னா ஒத்துக்க மாட்டேங்குது வாடியை நீ இல்லைன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்குது எதையுமே ஒத்துக்க மாட்டேங்குது ஏன்னா மனம் அவ்வளவு தூரம் சிக்கிக்கிட்டு இருக்கு எதை சொன்னாலும் புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்குது அது ஏன்னா அது இப்படி இந்த மாதிரியே பழகிடுச்சு இத்தனை வருஷமா திடீர்னு ஒரு நாள்ல போய் நீ பாடி இல்லை நீ மைண்ட் இல்லைன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கும் இப்போ இதுக்குத்தான் நம்ம இவ்வளவு தூரம் இந்த பாடத்திட்டங்களை தொடர்ந்து படிக்க வேண்டியிருக்கு எங்கெல்லாம் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விசாரணை பண்ண வேண்டியிருக்கு இப்போ இதை மனதளவுல நீங்க விசாரம் பண்ணி நம்ம தவறுகள் எல்லாம் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு இப்போ நம்ம இதுல இருந்து விடுபட்டு நம்ம பூரண அறிவாகத்தான் இருக்கிறோங்கிறத நீங்க எப்போ தெரிந்து கொண்டு அந்த அறிவாகவே நீங்க மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் ஏன்னா ரிபுகீதை இதை பத்தி அழகா பேசுது கிருபிகிதையில வந்து அந்த அறிவினுடைய உயர் பரிமாணத்தை பத்தி ரொம்ப தெளிவா பேசுது எல்லா நூல்களுமே ரொம்ப சரியாக எழுதப்பட்டிருக்கிறது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மிடத்துல இல்லைங்கிறது தான் நம்முடைய குறைபாடுன்னு நான் சொல்றேன் இப்ப இந்த பாடத்திட்டங்களை பயணிக்கும் போது எந்த ஆராய்ச்சியுமே நீங்க தேவையில்லை நீங்க வந்து இந்த பாடத்திட்டத்தை சொல்வதற்கு இவர் தகுதியானவரா இல்ல இந்த பாடத்திட்டத்தை பத்தி இவருக்கு என்ன தெரியும் இல்ல இப்ப வேதம் சொல்றதுக்கு முரணாக இவர் பேசுகிறாரா ஜோதிடம் இல்லைங்கிறது எப்படி பலமா சொல்ல முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ற வரைக்கும் நீங்க விடுபட முடியாது ஏன்னா இங்க நான் சொல்றதை கூட நீங்க அப்படியே ஏத்துக்குங்கன்னு நான் சொல்லவே கிடையாது உங்களுடைய மனதிலே சுழம் விசாரம் பண்ணுங்க நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரத்தை உங்களுக்குள்ள எப்பெல்லாம் நீங்க தீவிரமாக உள்ள போறீங்களோ அப்பத்தான் நீங்க உங்களுடைய அறிவாகவே இருக்கிறீங்க உணர்ந்து கொள்ள முடியும் நீங்க வெளிய புறத்துல தேடுற எந்த விஷயத்தையும் நீங்க வந்து அறிவுக்குள்ள எண்ட்ராக முடியாது ஏன்னா அறிவுங்கிறது தான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க கான்சியஸ்னஸ்ங்கிறது உள்ளிருந்து வெளிவர வேண்டியது வெளியிருந்து உள் வாங்க வேண்டியது ஒரு ஜோதிடா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே உள் வாங்குறோம் ஏகப்பட்ட விஷயங்களை நிறைய ஜோதிட பண்டிதர்களுக்கு அப்புறம் ஸ்ருதி யுக்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் இதில் ஜாதி வேற கொண்டு வந்தாங்க அப்புறம் நிறைய அந்த ஜோதிட கணிப்புகள் வேற தவறு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க எவ்வளோ தூரம் மைண்ட் போய் இதில் சிக்கிக்கிட்டு இருக்கு ஒருத்தருமே பத்தி சிந்திக்கிறதும் ஆராய்ச்சி பண்றதும் ஏன் ஆராய்ச்சி பண்றது இல்லைன்னா அவங்களுடைய மோட்டிவ் வந்து மணி இந்த ஜோதிடத்தை சொன்னால் எனக்கு எவ்வளோ பணம் வரும் ஒரு ஜோதிடம் எழுதி கொடுத்தா எனக்கு என்ன காசு வரும் அப்படிதான் பாக்குறாங்களே தவிர உண்மையான ஜோதிட சாஸ்திரத்தை தெரிந்து கொண்ட ஞானிகள் அது வந்து பொய்யும் நல்லாவே தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அங்க அந்த ஜோதிடத்தின்படி அங்கே எதுவுமே இல்லை ஏன்னா எங்கள் உண்மையிலேயே உடல் கிடையாது எங்கள் உண்மையிலேயே கால தேசம் கிடையாது 3D டி டைமென்ஷன்ல இது எல்லாமே காட்சி ஆகிட்டு இருக்கு இப்போ த்ரீ டி வந்து ஒரு ரெஃப்ளெக்ஷன் பீம் தான் அதாவது அறிவுனுடைய பரிமாணத்தினுடைய உயிர் பரிமாணம் இப்படி கண்ணில் வந்து ஒரு தோற்றத்தை உண்டாக்கிட்டு இருக்கு இது நிறைய சினிமா படங்கள்லேயே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ப்ரொஜெக்ஷனில் வந்து திடீர்னு ஒரு இமேஜ் வெளியே வந்துடும் அந்த உடனே பார்த்தீங்கன்னா அது ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் போய் நம்ம கையில் தொட்டோம்னா அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்காது ஆனால் அந்த த்ரீ டிமென்ஷன் அந்த உண்மையாகவே ஒரு ஆள் இருக்கிற மாதிரியெல்லாம் படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இவெல்லாம் எப்படி சாத்தியம் மனித அறிவிக்கு உட்பட்ட இந்த அளவுக்கு விஷயங்களை கொடுக்கும்போது அந்த பேரறிவனுடைய வெளிப்பாடு எப்படியெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை மாதிரியாக விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறது நம்ம ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம்னா மைண்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஏற்றுக்க முடியல அதனால மெயினாக நம்ம விடுபட வேண்டிய இடம் என்னென்னா இந்த கால தேசம்ங்கிற ஒரு விஷயத்துலேருந்து முதல்ல விடுபடணும் தான் ஜோதிடத்தை ஃபஸ்ட்டு நான் உடைக்கிறேன் ஏன் ஜோதிடத்தை உடைக்கிறேன்னா நீங்கள் ஜோதிடத்தில் சிக்கிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் மேலே வரமாட்டீங்க காரணம் என்னென்னா நீங்கள் ஜோதிடம் யாருக்கு பார்க்குறீங்க இந்த பாடிக்கு தானே பாடி எப்போ வந்துச்சு எப்போ போக போகுது மேக்ஸிமம் வந்து ஐம்பதுல போகும் எண்பதில் போகும் இல்லை நூறு வருஷத்தில் போயிட போகுது இப்போ அந்த நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாடி இல்லை ஆஃப்டர் தட் இந்த பாடி இல்லாதப்ப நான் யாருன்னு ஒரு தெரிஞ்ச ஆகணும் சரி இந்த பாடி பிறந்ததுக்கு ஒரு டேட்டு கொடுத்துருக்கீங்களா இந்த டேட்டில் பிறந்தது இந்த இந்த நேரத்தில் இந்த டைமில் தான் பிறந்ததுன்னு ஒரு டேட்டு டைமு ஒரு ஸ்பேஸு எல்லாமே நோட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு முன்னாடி இது எங்க இருந்துச்சு அப்ப நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுந்தா உண்மையிலேயே நீங்க இந்த பாடி கிடையாது இந்த மைண்டு கிடையாது உங்களுக்கு தெரிய வரும் ஆனா இந்த கேள்வி எத்தனை பேருக்கு எழுப்புறாங்க எத்தனை பேர் இதை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரும் தயாராகிள்ள இந்த பாடத்திட்டங்களை வர்றவங்க தான் இதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றாங்க நான் பெரும்பாலானவர்களை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களை நான் சுட்டிக்காட்டதான் நினைச்சுக்கூடாது இந்த வகுப்புல நான் யாரையும் சுட்டி காட்டல இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறேன் ஒரு விஷயத்தை தவறா புரிந்து கொண்டு இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக கற்பித்துக்கொண்டு அதற்காக நிறைய கால வரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க இந்த பூமியில தான் இந்த கால தேசங்கள் எல்லாம் சூரியனுடைய ஒளி பிரகாசம் வந்து பூமி அடையறதுக்கு ஒரு டைமே கிடையாது அது வந்துகிட்டே இருக்குது ஆனா நாம தான் என்ன பண்றோம்னா இங்க பூமியில இருந்து ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு இது இத்தனை தூரத்துல இவ்ளோ கடந்துருக்குது இப்படி வந்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் இங்க இருந்து நம்ம அவர் ஐடியா பண்றோம் ஏன் இந்த ஐடியா பண்றோம்னா இங்க டைமென்ஷன் நான் திருப்பி அதைதான் சுற்றி காட்டுறேன் நீங்க இருக்கிறது இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஆங்கிள் தெரியும் நீங்க இந்த பூமியை கடந்து மேல இருந்து பாத்தீங்கன்னா சூரியனே உங்களுக்கு கீழே இருப்பான் இப்ப நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க இந்த பூமியில இருந்து பறந்து அப்படியே மேலே போற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்பேஸ்க்கு போயிடுறீங்க அப்ப சூரியன் எங்க இருக்கு எத்தனையோ கேலக்சி இருக்கு அத்தனை கேலக்சியில ஒரு கேலக்சிக்குள்ள இருக்கிற ஒரு சூரியனுக்குள்ள அதை சுற்றி இத்தனை சுத்தி கொண்டு மாதிரி எடுத்துக்கிட்டா கூட நாம இருக்கக்கூடிய சூரிய வட்டத்துக்குள்ள இந்த பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள நாம இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா இது மாதிரி எத்தனையோ கேலக்சிக்குள்ள எத்தனையோ ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எந்த நீங்க எதை சரின்னு சொல்லுவீங்க அப்ப இங்க வந்து எல்லாமே அந்த அறிவு பரிமாணத்துடைய உயர் பரிமாணத்துக்கு போகும்போது தான் உண்மை தெரிய வரும் இப்ப நீங்க இந்த கீழே இருந்துக்கிட்டு எறும்பு மாதிரி இருந்துகிட்டு அந்த எறும்புடைய பார்வை எவ்வளவு தூரம் கீழே தரை மட்டத்தில் தான் படுமோ அந்த லெவலில் இருந்துகிட்டு தலையை தூக்கி நான் இருக்கிறதே தெரியல உங்களுக்கு அந்த எறும்புக்கு தெரியல அப்ப அது என்ன பண்ணுதுன்னா மேல ஒரு ஆள் எவ்வளவு பெரிய உருவத்தில் நிற்கிறாருன்னு தெரியாம அதை டிராவல் பண்ணிட்டு இருக்கு பட் எனக்கு தெரியாது எறும்பு இருக்கிறது எறும்புக்கு நான் இருக்கிறது தெரியாது இதுதான் பிரச்சனை இது மாதிரி இப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள நம்ம இருந்துகிட்டு அறிவு பரிமாணத்தை பார்க்க ஆசைப்படுறோம் நடக்குமா எப்படி நடக்கும் ஏழாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள நீங்க என்ட்ரான்தானே உங்களுடைய வியூ வேற மாதிரி மாறும் இந்த வியூல இருந்து எப்படி வர முடியும் அப்ப உங்களுடைய அந்த பரிமாணத்தை மாத்துங்கிற உயர் பரிமாணத்துக்கு வாங்க டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணுங்க முப்பரிமாணத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு வரணும் இப்ப வந்து சயின்டிஸ்ட் என்ன சொல்றான் மூன்று பரிமாணங்கள் வந்து இந்த பூமியில இருக்கிற மாதிரி நான்காம் பரிமாணம் தான் டைம்ன்றது ஒரு இது அந்த பரிமாணத்துக்குள்ளேஸ்ட் நிறைய குளறுபடிகளை கொண்டு வந்து இப்ப டைம்ல என்ன சொல்றான் அப்சர்வான் ஒரு ஒரு சயின்டிஸ்டில் சொல்றான் டைம் வந்து ஒரு லிமிடேஷனுக்குள்ள கொண்டு வரும் டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான் ஏன் மாறுதுன்னு சொல்றான்னா இப்ப இந்தியாவில வந்து இப்ப மணி இங்க எட்டுன்னு வைங்க அமெரிக்காவில வந்து பகல் ஆறு மணியா இருக்கும் வச்சுக்கோங்களேன் கடிகாரம் காட்டுற டைம்ையாது ஒரு செகண்ட்ஸ் கையட்டு போட்டீங்கன்னா அந்த செகண்ட் உங்களுக்கும் ஒரு செகண்ட் தான் எனக்கு இப்படி கையை ஒரு சுட்டு சுட்டினா எனக்கு ஒரு செகண்ட் தான் இந்த செகண்ட் எங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் நீங்க அமெரிக்காவில் கையை சொடுக்குனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்தியாவில் கையை சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க இங்கிலாண்டில் கையை சொடுக்கினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வெளியே ஸ்பேஸ்ல போய் கையை சொடுக்குங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் என்ன டிஃபரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செகண்ட்ஸில் நீங்கள் கையை சொடுக்குறீங்க பாருங்க தட் இஸ் த ப்ரெசன்ஸ் அதுதான் நிகழ்காலம் கையை சொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு டைம் டெவலப் ஆகுது பாருங்க காலம் அந்த காலம் தான் இருப்பு அது மட்டும் தான் இருக்குது சொடுக்கும் போது என்ன வருதோ அந்த டைம் மட்டும்தான் ரியல் டைம் அதுக்கு மேலே நீங்கள் அமெரிக்காவில் மணி பன்னெண்டு காட்டுது இந்தியாவில் மணி எட்டு காட்டுது இங்கிலாண்டில் மணி ஏழு காட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்கள் ஏன்னா நாம் வந்து சூரியனை அடிப்படையாக வச்சு காலத்தை கணிச்சிக்கிட்டு கடிகாரத்தை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம் திருப்பி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து டைம் மாறுது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் சயின்ஸ் சொல்லுது இது ஒத்துக்குது சயின்ஸ் தெளிவாக ஒத்துக்குது என்ன சொல்லுதுன்னா ட்ராவலிங்கில் கடிகாரம் ஓடுறது இல்லைங்கிறது ஹைஸ்பீட் ட்ராவலிங்கில் கடிகாரம் நின்றுடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒருத்தர் சொல்கிறோம் அப்படி நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன் கோயம்புத்தூர் டு சென்னை நான் ட்ரெயினில் போகிறேன் நான் இங்கே எட்டு மணிக்கு செட் பண்ணிவிட்டு நான் காலையில் ஒன்பது மணிக்கு அங்கே சென்னை போய் சேர்ணும்னு ட்ரெயினில் படுத்துக்கிட்டு போகிறேன் காலையில் நான் ஒன்பது மணிக்கு போய் எக்ஸாக்ட்டாக இறங்கினேன் ஒரு டைம் மாறலையே நீங்கள் என்னமோ ட்ராவல் பண்ணால் டைம் மாறி எடுங்கிறீங்க அது என்னால் சொல்லி சாதாரணமாக பேசுகிறோம் பட் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க டைம் மாறி இருக்கு தட் இஸ் நைனோ செகண்ட்ஸில் மாறும் உங்களால் தெரிஞ்சுக்க ஏன்னா ட்ரெயினுடைய ஸ்பீடில் அது நைனோ செகண்ட்ஸில் தான் சேஞ்ச் ஆகும் லைட் ஸ்பீடில் நீங்கள் டிராவல் பண்ணுறிங்க வைங்களேன் அதாவது ஒலி வே ஒளி வேலத்தில் நீங்கள் ட்ராவல் நீங்கள் ஸ்பேஸில் போகும்போது டைம் போகிறதில்ல டைம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இருபத்தைந்து வயதில் மேலே ஸ்பேஸ்க்கு போன பையன் இருபத்தி ஆறு வயசுலேயே அவனுக்கு அந்த டைம் அங்கே மாறல ரொம்ப மொல்லமாக நானூறு செகண்ட்ஸில் அவனுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு எத்தனை ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் வெறும் நானூறு செகண்ட்ஸில் அவனுக்கு சேஞ்ச் ஆகி அவன் ஒரு வருட வயது முதிர்ந்து தான் அவன் பூமிக்குள்ளே திரும்புறான் ஆஃப்டர் டென் அப்புறம் பட் பூமியில் அதே இருபத்தைந்து வயது வாலிபன் முப்பத்தைந்து மாறிடுறான் ஏன் இங்கே வந்து டைம் ஸ்பீடாக போகுது அப்போ இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் தேறி பூமி அதாவது எர்த்த கான்செப்டா வச்சு சொல்லப்படுது ஏன்னா சூரியன் வந்து தோன்றுவதும் மறைவதும் எதனால பூமி தன்னைத்தானே சுற்றுவதனாலே அப்போ பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஒரு ஸ்பீடு எடுத்துக்குது இல்லையா அந்த ஸ்பீட கால்குலேஷன் பண்ணி இங்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணப்படுது இப்போ பூமி சுற்றுக்கின்ற வேகம் என்னவோ அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே கால மாறுபடுகிறது இந்த கால்குலேஷன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எடுக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் சப்ஜெக்ட் அதனால தான் மீண்டும் மீண்டும் பிஹெச்டி படிக்கிறவங்க தான் இங்கே வேணும் பிஹெச்டி படிக்கிறவங்க தான் வேணும் டென்த் கிளாஸ் வந்து உட்காந்துராதிங்க கிராஜுவேஷன் வந்து உட்காந்து புரியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இது புரிந்து கொள்ளப்பதற்கே ஒரு பிரத்யேக அறிவு தேவைப்படுது நீங்க நினைச்சுக்கிற மாதிரி ஆன்மீகம்னா ஏதோ இறைவன் அப்படியே பாஜினா பண்ணிட்டா பூஜை பண்ணிட்டா நான் எல்லாம் என்ன தெரிஞ்சிக்க முடியுமான்னா ஒன்னும் முடியாது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உடம்பு மாறிக்கிட்டே இருக்கும் பெருவி வந்துகிட்டே இருக்கும் நீங்க வந்து உங்களுடைய உயர் பரிமாணத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரானால் மட்டும்தான் நீங்கள் பியாண்ட் திஸ் பேஸு பியாண்ட் திஸ் டைம் எல்லாம் சேஞ்ச் ஆகி ஒன்லி நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஐஆம்னஸ்குள்ளே வர முடியும் ஏன்னா இங்கே இருப்பு நான் மட்டுமே இருக்கிறேன் என்னுடைய இருப்பு மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற அந்த பூரணத்துவத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா தான் நீங்கள் இந்த உடல் அல்ல மனமல்லங்கிற ஒரு உண்மை உங்களுடைய ரியாலிட்டி உங்களுக்கு தெரிய வரும் அதுதான் நான் சொல்கிறேன் அப்சல்யூட் ரியாலிட்டி டைம் அவங்க டைம் வந்து இப்போ அப்சல்யூட்னு ஒத்துக்குது சயின்ஸு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அது வேரியேட் ஆகிட்டு இருக்கு மாறிட்டு இருக்குங்கிறது அப்போ பசிட்டு இருந்தது அதுக்கு வந்து ரிலேட்டிவிட்டி தேரின்னு சொல்லுது இப்போ அப்சல் விட்டுங்குது ரிலேட்டிவிட்டின்னா ஒன்றை சார்ந்து எப்படி ஒன்றை சார்ந்து இப்போ நான் எடுக்கிற பாடங்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸு நல்லா யோசிக்கணும் ஒன்றை சார்ந்துன்னா இப்போ டைம் எடுத்துக்கங்க இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டுறேன் நீங்கள் வந்து ஒரு பங்களா கட்டுறீங்க இப்போ நான் வீடு கட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஒரு எட்டு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல அல்லது ஒரு ஆயிரம் சதுரடியில் நான் ஒரு வீடு கட்டுறேன் கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு மூணு மாதம் ஆகுது இப்ப நீங்க வந்து ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பங்களா கட்டுறீங்க கட்டி முடிக்கிறது மூணு வருஷம் ஆகுது இப்ப பாருங்க கட்டணம் என்னமா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் கட்டுறோம் ஆனா அந்த ஸ்கொயர் ஃபீட் சைஸ் அப்ப நான் எடுத்துக்கிட்டு ஸ்கொயர் ஃபீடோட சைஸை பொறுத்து டைம் அதிகமா எடுத்துக்கிட்டு பாருங்க மூணு மாசத்துல ஒரு காரியத்தை முடிக்கிறதா மூணு வருஷம் கூட சில டைம் எடுத்துக்க வேண்டி வர்றதுக்கு காரணம் என்ன அதிக நேரமாக அங்க நம்ம காரியங்கள் செய்ய வேண்டி அப்ப இது மாதிரி இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் பேரு இப்படித்தான் மாறிக்கிட்டு இருக்கு நம்ம செய்யக்கூடிய கால தேசங்கள் எல்லாமே வந்து நம்ம இங்க எடுத்துக்கிட்டு இடத்தை எவ்வளவு ஆக்குப்பை பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுதான் இங்க சொல்ல வரேன் இப்ப இந்த டைம் வந்து இந்த பாடி இந்த நூறு ஆண்டுகள் இங்க ஆக்குபை பண்ணிட்டு இருக்கான் எண்பது ஆண்டுகள் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கான் ஐம்பது ஆண்டுகள் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கோம் அதை பொறுத்து டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு அதைத்தான் வந்து காலம்னு சொல்றோம் ஆயுள்னு சொல்றோம் இப்ப இந்த காலம்ங்கிற விஷயத்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா காலதேவன் சொல்லி பேசுது காலதேவன்னா யாரு யமன் சொல்லுது இப்ப எமன்னா என்ன யமனுக்கு ஏன் காலதேவன்னு பேரு அந்த டைம் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடி போயிடும் பாடி இருக்காது அப்போ இறைவன் வந்து காலதேவனாக இருந்து அதை முடிச்சுக்கலாம் அந்த பாடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா எங்கள் விஷயம் அதாவது இந்த பாடிக்கு வந்து எவ்வளோ காலங்கள் இருக்கணுமோ எவ்வளோ காலங்கள் இங்கே செய்யணுமோ அது வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் இந்த பாடி இல்லாமல் போயிடும் அது அது டைம் முடிஞ்சுது அப்போ அது எங்கே இல்லாமல் போகுது அது அடுத்த சக்தி பரிமாணத்துக்குள்ள போயிடுது அதாவது ஒரு சக்தியிலிருந்து இன்னொரு சக்திக்கு மாறுபட்டு கொண்டிருக்கிறது நான் கடந்த பாடத்தில் எடுத்தேன் ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு ஆற்றலை வேற ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும்னு சொன்னேன் அப்ப அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப இந்த பாடிக்குள்ள இருந்து சில விஷயங்கள் நடத்திடும் இந்த பாடி போயிடும் வேற ஒரு பாடியா மாறிடும் வேற ஒரு பாடினா இது கம்ப்ளீட் எல்லாமே செதைஞ்சு போய் வேற வேற பரிமாணத்துக்குள்ள போயிடும் அவ்வளவுதான் ஆனா நான் என்ன சொல்றேன் இந்த வந்து போற பாடி இங்க வந்து போற விஷயங்கள் எதுவுமே உண்மை இல்லை நம்முடைய ரியாலிட்டியா இது கிடையாது நம்ம இந்த பாடியை நான் நினைச்சுட்டு இருந்தா நமக்கு பயம் வந்துடும் ஐயோ நான் எண்பது ஆண்டுகள் தான் இருப்போனா ஐம்பது ஆண்டுகள் தான் இருப்போனா அப்ப காணாம போயிடுவேனா அப்ப எங்க போவேன் நான் எங்க இருப்பேன் அப்படிங்கிற பயமெல்லாம் எங்க வருது மைண்டுக்கு வருது சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா நீ இந்த மைண்ட் அல்ல இந்த பாடி அல்ல நீ அந்த அறிவு நீ எப்பயுமே இருக்கிற நீ நித்திய நீ அந்த பொருள் தான் நானும் தெரியாம நீ போய் இந்த மாட்டிக்கிட்டு இருக்க இந்த பாடி மைண்ட் கான்செப்ட்குள்ள மாட்டிக்கிட்டு இதுக்கு ஜோசிய வேற பாத்துக்கிட்டு உக்காந்துருக்க அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் இப்படி இதெல்லாம் உண்மை கிடையாது இந்த மாதிரி ஆஸ்ட்ரானமியே வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது ஒளியை கணக்கிட்டு தான் இறைவனுடைய அந்த அந்த வேகத்தை வந்து அன்னைக்கு சயின்ஸ் சொல்லிடுச்சு இறைவனை வந்து நீ அதை கண்டுபிடிக்கவே முடியாது அவனை ஒரு கால் லெசன்குள்ள கொண்டு வர முடியாதுங்கிறத தான் அடிமுடிக்கான அண்ணாமலைங்கிற பாடத்திட்டம் நமக்கு போதிக்கிற விஷயம் இப்போ நம்ம பாடத்திட்டத்தில் கதையில படிச்சிருவான் அடிமுடிக்கான அண்ணாமலையில சிவபெருமான் வந்து பயங்கர விஸ்வரூபம் எடுத்துருவாரு அவரை தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் அவருடைய முடியை பார்க்கறதுக்கு கிளம்புவாங்க போய்கிட்டே இருப்பாங்க போய்கிட்டே இருப்பாங்க பல யுகங்கள் பல காலங்கள் பல தேசங்கள் கடந்து போய்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு நாளும் அவங்க அந்த முடியை காணவே முடியல ஏன் முடியல அது போயிட்டே இருக்குது உயர்ந்துகிட்டே இருக்குது அப்போ வந்து இந்த இன்ஃபினிட்டின்னு சொல்ல வருது சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா இந்த இறைவனை வந்து நீ இந்த ஒளியினுடைய வேகத்தை நீ தடுக்க முடியாது அது இன்ஃபினிட்டி அது எல்லையற்றும் போயிட்டு இருக்கு ஸ்பீடு அதனுடைய வேகத்தை நீ வந்து அதுக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணாதான் நீயும் அது ஒன்று நீ வந்து அதுக்கு வெளியே இருந்துகிட்டு நீ அந்த ஒளியை பிடிக்கலான்னு நினைச்சா என்னைக்குமே முடியாதுங்கிறத இன்டெரக்டாக சொல்லுது பரிபாசையில் சொல்லி காட்டுது சாஸ்திரம் அதை புரிய சில கதைகள் எல்லாம் எடுத்து சொல்லுது திருபுரு ரகசியம் கதை அடிமுடிக்கான அண்ணாமலை கதை இது மாதிரி ஏகப்பட்ட கதைகள் நம்முடைய தர்மத்தில் புகுத்தப்பட்டிருக்கிறது பட் நாம என்ன பண்ணிட்டோம் நம்முடைய அறிவுக்குள்ள கதைகள்ளேயே இருக்கிறோம் குழந்த மாதிரியே இருந்துட்டு இருக்கோம் சின்ன குழந்தைங்க எப்படி கதை சொன்னால் பாட்டி வடை சுட்டு கொடுத்தா அது உண்மை நினச்சிக்கிட்டு அது சந்திரனில் பாட்டி வடை சுடுதா அப்பா அங்கே சந்திரனில் அப்படிதான் இருக்குமா அப்படின்னு ஒரு கற்பனையில் அது வாழுதோ அது மாதிரி நாம இந்த புழைக்கப்பட்ட கதைகள் புராண கதைகளுக்குள்ள சிக்கிக்கிட்டு அதை அப்படி இப்படியே அதுக்கு ஜோதிப்பின் மூலமாக பரிகாரம் வேறு தேடிக்கிட்டு அதுக்கு பல கோயில்களுக்கு வேறு சென்று கொண்டு இருக்கிறோங்கிறத நான் சுட்டி காட்டுறேன் நான் போகக்கூடாதுன்னு சொல்லு அந்த பக்குவம் வரைக்கும் போகுங்க ஆனால் உயர் பரிமாணத்துக்கு வரதுக்குடான முயற்சிகள் எடுங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டத்துடைய நம்ம எதை செஞ்சுக்கிட்டு அதுவே சரி அதுவே முடிவுன்னு நினைச்சிடாதீங்க அது உங்களுக்கு திருப்தி கொடுத்ததா அதில் நிறைவு கிடைத்ததா உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடிந்ததா உங்களுடைய அறிவு பரிமாணம் உயர்ந்திருக்கிறதா இந்த சாஸ்திரம் வேதங்கள் சொல்ற விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற பூஜைனால நான் என்ன புரிதல் அடைந்தேன் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற யோகாவுனால எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்க விசாரம் பண்ணும்போது தான் அடுத்த பரிமாணத்துக்குள்ளேயே நீங்கள் என்றாக முடியும் இதுக்கு மனதை நீங்கள் விசாரம் பண்ணாமல் கடக்கவே முடியாது ஏன்னா இந்த மனம்தான் அறிவு இந்த மனம்தான் எல்லாத்தையும் அறிந்து கொள்வது அப்போ இந்த மனம் தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்போ எப்படி ஒரு பவர்ஃபுல் பிளானாக இருக்கு இந்த மைண்டு ஆனால் இது வந்து எப்படி எங்கிருந்து வந்தது அந்த பூரண அறிவின் வெளிப்பாடு அந்த கான்சியஸ்னஸ் எக்ஸ்போசர் தான் இந்த மைண்டு அப்போ எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிவு பரிமாணத்துக்குள்ள நான் இருந்துட்டு இருக்கேங்கிறத நான் என்னுடைய ரியாலிட்டிக்குள்ள போய் பார்த்தா அந்த ஒளிக்குள்ளே போய் பார்த்தா என்ன நான் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும் எவ்வளோ ஆனந்தமா இருக்க முடியுமோ அதை நம்ம செய்யாமல் இந்த பாடி மைண்டு கான்செப்டுக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோங்கிறத சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்புறம் இந்த வகுப்பில் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க நோ ஸ்பேஸ் நோ டைம் Only God is there. இறைவன் மட்டும் இருக்கிறான் வேற எதுவுமே இங்கே கிடையாது அந்த இறைவன் யார் அதுவே நான் ஐ ஆம் நஸ் ஏன்னா இங்கே நான் மட்டுமே இருக்கிறேன் என்னுடைய இருப்பு எப்படிப்பட்டது ப்ரசன்ஸ் இந்த இப்பொழுது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அது மட்டும் உண்மை அப்ப என்னுடைய இருப்பு நாளே நான் அறிவப்படுவதெல்லாம் என்னுடைய சக்தி வியாபகம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னுடைய வியாபகங்கள் அதாவது என்னுடைய இது ஒளி விருந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த பிரபஞ்சம் விருந்து கொண்டே இருக்கிறது இது எல்லையில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது இது எங்க போய் முடியுது எங்க தொடங்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவது சயின்ஸ் இத நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது ஆதியும் அந்தமும் இல்லாதவன் இறைவன் சொல்லுது அப்ப ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் வெட்ட சொல்லுது வெட்டவெளின்னா என்ன வெளினாலே இங்க என்ன வந்து லைட் ஒளிதான் இறைவன் வந்து ஒளிமயமாக இருக்கிறான் அறிவுமயமாக இருக்கிறான் ஏன் அதை ஒளி வெளின்னு சொல்லுது அப்படின்னா புரிதலுக்காக நமக்கு வந்து ஒரு நாம ரூபங்களை சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணும் அப்ப அந்த ஒளி வெளி அப்படிங்கிற விஷயம் இப்ப வெளின்னா கூட நிறைய பேர் நினைச்சிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கற்பனை எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம முன்னாடி இருக்கும்போது இருக்கு அப்படின்னா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்ல உங்களுடைய அறிவுனுடைய பிரைட்னஸ் தான் இங்க வெட்ட வெளி நீங்க அதை பூரண அறிவாக இருந்து கொண்டு இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நீங்க ஆண்டுகிட்டு ஆனா உங்களுக்கு தெரியல நான் தான் இது நான் தான் என்னுடைய வியாபகம் தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாததுனால நீங்க என்ன பண்ணிட்டீங்க உங்களுக்கு பிரபஞ்சத்துக்குள்ள நீங்க ஒரு அங்கமா இருக்கிற மாதிரியும் என நான் வந்து எதையோ உன்னை பிடிக்க போற மாதிரியும் உங்களுக்கு வேறாக எதையோ நீங்க தெரிந்து கொள்வதற்காகவும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க அதனால தான் நீங்க ஈஸ்வர போகும்போது கூட உங்க மைண்ட் என்ன சொல்றதுன்னா இது வந்து மனித மனம் அது ஈஸ்வர இப்போ இந்த மனதை ஈஸ்வரன் ஆப்ரேட் பண்றான் போல் இருக்கு அப்போ அவனுடைய செயல்படி இது நடந்துட்டு இருக்கு போல் இருக்குறதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த ஈஸ்வரனே நான் அப்ப என்னுடைய அந்த வியாபகத்தை என்னுடைய அறிவு பரிமாணத்தை நான் தெரிஞ்சுக்காதனால நான் என்ன நடிச்சுட்டு இருக்கேன் இந்த பாடி நான் இந்த மைண்டு நான் சொல்லிட்டு இதுல சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கேன் சாசனத்தை படிச்சுட்டேன் இப்ப எனக்கு ஈஸ்வரன் யாரு தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த விராட்டு ஸ்வரூபம் தான் ஈஸ்வரன் அப்ப அந்த விராட்டு ஸ்வரூபத்துக்குள்ள இந்த பாடி ஒரு அங்கம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பயும் என்னுடைய மைண்ட் எங்க சிக்கிட்டு இருக்குன்னா நான் அந்த விராட்டை எடுத்துக்க மாட்டேங்குது இந்த பாடிக்கு அந்த விராட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்குது இந்த பாடிக்கு அந்த விராட்டு தான் வழி நடத்திக்கிட்டு அப்படி ஒரு ஆங்கிளில பாக்குது இங்கே பார்க்குற பிரச்சனையா என்னன்னா இந்த த்ரீ டி டைமென்ஷன்ல எந்த டைமென்ஷன்ல சிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க நான் எல்லாமே உங்களுக்கு அந்த டவர்களை சுட்டி காட்டி அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு பாதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இங்கே எல்லாமே டைமென்ஷன் தான் நீங்கள் அது வந்து நம்ம சாஸ்திரத்தில் சாதாரணமாக சொல்லுவோம் நீ எந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்க்குறியோ அந்த கண்ணாடி தகுந்த மாதிரி பார்வை இருக்கும்பா சிகப்பு கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சிகப்பா தெரியும் பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சையாக தெரியும் ஆனால் நீ கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி என்னன்னு தெரியும் அது மாதிரி இங்கே ஏற்று வைக்கப்பட்ட எண்ணங்களில் நீங்கள் சிக்கிக்கிட்டு இது சரி அது சரின்னு பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு உண்மை தெரியாது இந்த ஏற்று எண்ணங்கள் எல்லாம் எனக்கு வெளியிருந்து திணிக்கப்பட்டது பட் நான் உள்ள உண்மையிலேயே பேரறிவு சுரூபமாக கான்சியஸாக இருக்கிறேன் என்னுடைய ரியாலிட்டி அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய சொரூபத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரைட்னஸ் அந்த அறிவு பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள் அது எக்ஸ்போஸ் ஆகும் பாருங்கள் எல்லாம் இல்லாத இந்த வெட்ட அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியே மலர்றதையும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்குள்ளே இருக்கிறதையும் நீங்கள் ஆனந்தமாக அனுபவிக்க முடியும் பட் இது வந்து நீங்க உடல் லெவல் அனுபவிக்க முடியாது மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த பாடி மைண்டுக்குள்ள இருந்து நீங்கள் அனுபவிக்க முடியாது பியாண்ட் திஸ் பாடி பியாண்ட் திஸ் மைண்ட் இந்த மனம் உடல் கடந்து வெளியே வரணும் ஏன்னா நான் எங்கும் இருக்கிறேன் எல்ல இல்லாமல் இருக்கிறேன் என்னுள் தான் இவை எல்லாம் இருக்கிறது அப்படி வரணும் அப்படி வந்தால் இந்த பிரபஞ்சத்தை நீங்க என்ஜாய் பண்ண முடியும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நீங்க ஒரு அங்கம் நினைச்சுக்கிட்டு நீங்க உக்காந்துட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதில் என்ஜாய் பண்ணவே முடியாது என்பதை தூரி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன் தொடக்கம் நான் மீண்டும் அடுத்த இது மீண்டும் மீண்டும் இந்த தொடர்வதற்கு ஒருத்தோடு நிறைவு செய்வலாம் நன்றிகள் நன்றி மகிழ்ச்சி ஐயா மகிழ்ச்சி